புகழுக்குரிய வார்த்தைகளிலே உச்சகட்டமான புகழுக்குரிய வார்த்தை எது தெரியுமா அலமதுல்லா என்பது அதனால துவா செய்யும் போது ஆரம்பத்தில் முதல்ல என்ன சொன்ன அலம் துல்லாஹ் ரபுல்லமின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால் ரசூல்லாஹ் சல்லா அலுவலாமின் மீது செலவாத்து சொல்லணும் இல்லையா செலவாத்து சொன்ன பிறகு தான் நம்முடைய தேவையை கேட்கணும் என்ன சொல்ல போனால் அலமது இல்லா ரபுல்லா உச்சகட்டமான புகழ் தான் நமக்கு எது எது தெரிகின்றதோ அதையெல்லாம் சொல்லி காட்ட அல்லா யா அல்லா என்னை நீ அப்படி இப்படி ஆக்கினா எனக்கு கொடுத்தாய் இதை கொடுத்தா இந்த நியமம் செய்தா அந்த செய்தாய் நான் மிக சாதாரணமானவனாக இருந்தேன் என்னை உயர்வாக ஆக்கி வைத்தாய் நான் குப்பை மேட்டிலே கிடந்தேன் என்னை கோபுரத்திலே ஏற்றி வைத்தாய் அப்படின்லாம் சொல்லலாம் அல்லா தாலா இடத்துல சொல்றது இல்லை அவன் தான் ஏற்றி வச்சான் அதனால நான் இடத்துல வேண்டும் அதை தான் இங்க சொல்றாங்க ரபிக் அது ஆத்தை திணி மின்னல் நான் எங்க கடந்தேன் கணக்கு கொள்ள என்னை கொண்டு வந்து அரச பதவியிலே மிக உயர்ந்த பதவியில நீ ஆக்கி வைத்திருக்கின்ற அல்லாஹாலத்தில் அதை எல்லாம் சொல்லி காட்டன் சொல்லுகின்றார்கள் கற்றுக் சமாவாத்திய வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் அந்த வழி நீ எனக்கு பொறுப்பாளன் என்னுடைய காரியங்கள் அத்தனைக்கும் நீ தான் பொறுப்பாளன் சித்துன்யா அல்லாஹிரா உலகத்திலும் ஆகிரத்திலும் என்று அல்லாஹாவை புகழ்ந்து சொல்லிட்டு தங்களுடைய கோரிக்கையை சொல்லுகின்றார்கள் என்னை அதாவது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நிலையில் என்னை மவுத்தாக்குவாய் என்னை நீ சேர்த்து விடுவாயாக என்று கேட்டார் நல்லா அவங்க நினைக்கிறது யாருன்னு கேட்டா இப்ரா தங்களுடைய மூதாதையன் இப்ராஹிம் அலையலாம் இசாக் அலையா யாக்குப் அலையா இவர்களோடு அந்த நல்ல நபிமார்களோடு அதே மாதிரி நல்லடியார்கள் உனக்கு சாலிஹியுங்கள் என்று யாராரை நீ சொல்லுகின்றாயோ உன்னுடைய விருப்பத்திலே இருக்கின்றதோ அவர்களோடெல்லாம் என்னை நீ சேர்த்து விடுவாயா பொதுவா இதே மாதிரி துவா நாமும் கேட்கலாம் இங்கே என்னை மௌத்தாக்கி விடு அப்படின்னு கேட்கல அவரு யூசுப் அலையாம் அவர்கள் தி முஸ்லிமன் என்னை நீ மௌத்தாக்கக்கூடிய நேரத்தில நான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே என்னை மௌத்தாக்கி விடு அப்படின்னு முஸ்லிம் அப்படின்னு சொன்னா சரணடைந்தவனாக உன்னிடத்தில் சரணடைந்தவனாக என்னை நீ மௌத்தாக்கிவிடு அந்த நிலை எனக்கு வேண்டும் உன்னிடத்தில் சரணடைந்து உன்னுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய சூழ்நிலையிலே என்னை நீ மவுத்தாக்கி விடுவாய் பெரு நெருக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னை நீ மௌத்தாக்கி விடுவாயாக அதோடு மற்றால் மௌத்தாக்குறது முஸ்லீமாக மட்டுமல்ல முஸ்லீமாக மரணமடைந்தால் மௌத்தானா சொர்க்கத்துக்கு போறார் சொர்க்கத்துக்கு போன போனால் எங்க மூலையில கொண்டு போய் போட்டானா அல்லாஹால சொர்க்கத்தில் இருக்காத பெரிய பாக்கியம் தான் எந்த மூலையில போட்டாத அப்படின்னு நினைக்க கூடாது சொர்க்கத்துக்கு போன பின்னாலும் கூட அங்க இருக்கக்கூடிய சில நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க நபிமார்கள் இருக்கக்கூடிய இடம் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் முத்தகன்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படின்னு அல்லாஹால அங்க இடங்களை அவர் அவருடைய தராதரத்துக்கு தக்கவாறு அல்லாஹத்தால கொடுத்திருக்கிறார் அவர்களோடு வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தரணும் அவர்கள் கடைசி காலத்திலே தங்களுடைய அல்லாஹாலி தருகின்றார் ஒரு அதிசையை சொல்லுகின்றார்கள் நாங்கள் ரசூல்லாம் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து எல்லாரும் பல அப்ப எங்களுக்கு அருகிலே இருந்த ஒருவர் சொன்னார் லைத்தனித்து ஒரு சாபி சொன்னார் மௌத்தாக மரணம் அடைந்துவிட்டால் நன்றாக இருக்குமே அப்படின்னா நாங்க சொல்லக்கூடிய ரசூல்லாய் சலாஹிருக்கும் போது ஆசையத்தை பற்றி நகரத்தை பற்றி பல விஷயங்களை சொல்லி இருப்பாங்க நல்லா இருக்கும் மௌத்தா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் அவர் சாத் என்ற சாபிள் மௌத் இப்படி மூணு தடவை சொன்னாங்க எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டே மவுத்து வரவேணும் நீ விரும்புகின்றாயா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் வேண்டி படைக்கப்பட்டிருந்தால் உன்னுடைய வயது நீளமாகி நீ நல்ல அமல்களை செய்வது உனக்கு ரொம்ப நல்லது நீ நரகத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருந்தால் உன்னுடைய வயது நீளமாகி நீ தௌபா செய்து அதற்கு பிறகு நல்ல அமல்களை செய்வது அது உனக்கு நல்லது எப்படி இருந்தால் ரொம்ப நாள் ரொம்ப நாள் வாழ்வது உயிரோடு வாழ்வது நல்லது அதுக்காக நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும் மற்றவருக்கும் துவா செய்ய வேண்டும் நாமும் துவா செய்து கொள்ள வேண்டும் யார் இருந்தால் அவருக்கு வாழ்வை அதிகமாக கொடு அவருடைய வா வயதை நீளமாக்கி வைப்பாயாக அதே மாதிரி நான் என்னுடைய வயதையும் நீளமாக்கி வைப்பாயாக எப்படி கேட்டாலும் போறப்போ போதும் கண்டிப்பா அதுல மாத்தம் கிடையாது எப்ப மௌத்தின் எழுதப்பட்டிருக்கின்றதோ அந்த நேரத்தில் மௌத்த ஆவார் அது வேற விஷயம் கேட்கறது வருஷம் அப்படி கேட்கக்கூடாது நீளமான வாழ்க்கையை கூட என்னுடைய வயதை நீ நீலமாக்கி வைப்பாயாக அப்படின்னு கேட்கலாம் அதை சொல்லி தருகின்றார் என்னை முஸ்லிமாக வாழச் செய்வாயாக என்று கேட்க சொல்லுகின்றார் பொதுவாக இஸ்லாம் என்பது ரொம்ப அற்புதமான மார்க்கம் முஸ்லிமாக வாழச்சைன்னு சொன்னா இஸ்லாத்துடைய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய மனோபாவம் உள்ளவனாக செயல்படுத்தக்கூடியவனாக இஸ்லாத்துடைய காரியங்களை செயல்படுத்தக்கூடியவனாக என்னை நீ வாழச் செய்வாயாக அப்படின்னு அர்த்தம் என்னை மௌத்தா முஸ்லிமாக மௌத்தாக்குவாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா முஸ்லிமாகவே வாழச் செய்வாயாக என்று அதற்குள்ள அர்த்தம் இருக்கும் முஸ்லிமாக வாழ்ந்தாத்தான் முஸ்லிமாக மௌத்தாக முடியும் இஸ்லாம் என்பதற்கு ஏராளமான விளக்கங்களை சொல்லி சொல்லப்பட்டது முஸ்லீம் வாழ்ச்சி என்று கேட்டுக்கொள்வது இருப்பதற்குரிய வழிகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்திற்கு நேர் மாற்றமான காரியங்களை எல்லாம் செய்கின்றார் ஆனால் முஸ்லீமன் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அர்த்தமே முஸ்லிமன் என்று கேட்பதாக இருந்தால் இஸ்லாத்தினுடைய காரியங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்துடைய வழிமுறை படிக்க நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பதை வைத்துத்தான் மனிதனுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாகவும் சொல்றாரு மனிதர்களால் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய தொழுகை அது ஒரு உருவமாக ஆக்கப்படும் நோன்பு ஒரு உருவமாக ஆக்கப்படும் ஹஜ் ஒரு உருவமாக ஆக்கப்படும் எல்லாமே சதக்கா இதெல்லாம் உருவமாக ஆக்கப்படும் தொழுகை என்பது வரும் அல்லாஹால சொல்லும் நான் தொழுகை நான் சலா ஆனா சலா நான் தொழுகை நான் இந்த மனித இடத்துல என்னென்ன நிலையிலே இருந்தேன் தொழுதுவரா இருந்தால் நல்லா தொழுதா இருந்தா அல்லா தொழுதார் அறகுறையா தொழுதான் அறகுறையா தொழுதார் இருந்தா தொழாமலே இருந்தார் இவர் என்று அந்த தொழுகை அல்லாஹால ரிப்போர்ட் ஷிகாயத் செய்யும் சொல்லும் அல்லாஹால சொல்லுவா நீ நல்லா ஆள் தான் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம் நீ அல்ல அதே மாதிரி அவரத்தில் இருக்கக்கூடிய சதக்கா வரும் அதே மாதிரி சொல்லும் இந்த மனித இடத்தில் இருந்தேன் என்பதாக சொல்லும் வரும் அப்படின்னு சொல்லுவோம் இஸ்லாம் நீ சலாம் என்று பெயருடைய வண்ணி அதனால அப்படின்னு சொல்லும் அந்த இஸ்லாம் சொல்லும் சொல்லுவான் நீ ரொம்ப நல்ல விஷயத்தின் மீது இருக்கின்றாய் இன்றைய நாளிலே இந்த மனிதனை நான் உன்னை கொண்டுதான் குற்றம் பிடிப்பேன் உன்னை கொண்டுதான் இந்த மனிதனுக்கு கொடுப்பேன் என்பதை சொல்லுவார் நீ எந்த அளவுக்கு இந்த மனிதனிடத்தில் இருந்தாய் என்பதை வைத்துத்தான் கவனித்துத்தான் இந்த மனிதனுக்கு நல்லதும் கெட்டதும் நான் செய்வேன் சொர்க்கம் கொடுப்பேன் அல்லது நரகம் கொடுப்பேன் தண்டனை கொடுப்பேன் அல்லது சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை கொடுப்பேன் என்பதாக அல்லாஹால இஸ்லாத்திற்கு சொல்லி அனுப்புவார் பல மற்ற அமல்கள்லாம் வரும் சொல்லும் போது அல்லாஹால இஸ்லாம் வரும்போது என்று ரசுல்லாட்டு இருந்தால் கேட்கக்கூடியவர் தன்னை முஸ்லிமாக ஆக்கிக் வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவராகவும் இருக்க வேண்டும் அதாவது இஸ்லாம் உடையவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உடையவராகவும் அவர் இருக்க வேண்டும் அதனாலதான் ரசுல்லா சொன்னாங்க இஸ்லாம் இஸ்லாத்தை கொண்டு வாழ்க்கையை நாம் நிரப்பமாக்கி கொள்வதற்காக சொல்லி தந்திருக்கின்ற ஒரு துவா அருமையான நான் நின்றிருக்க கூடிய நிலையில் இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைகளிலும் இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக நான் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளிலும் இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாயா மனிதனுக்கு மூணு நிலை தானே ஒன்னும் உட்கார்ந்துட்டே இருப்பார் ஒருத்தர் ருக்கோல மட்டும் தான் குனியர் புரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது அந்த மனிதன் மூணே நிலை தான் அதனால தான் திக்ரு செய்வது அல்லாஹை திக்ரு செய்வது என்பது மூணு நிலைகளிலும் இருக்க வேண்டும் அத்தலா குரால் சொல்ல நின்றவராக உட்கார்ந்தவராக படுத்தவராக அல்லாஹை திக்ரு செய்ய வேண்டும் திக்ரு செய்வார்கள் அந்த நல்லடியார்கள் என்று அல்லாஹ் சொல்ல வேண்டும் அது போல இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலும் நான் நின்றிருக்கக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் படுத்திருக்கக்கூடிய நிலையிலும் இஸ்லாத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாய் என்று சொல்லிவிட்டு இந்த இஸ்லாத்தை விட்டும் நாம் மாறிவிடக்கூடாது இஸ்லாத்துடைய கட்டளைகளை மீறிவிடக்கூடாது என்பதற்கான ஒரு அருமையான வாசகத்தை சேர்த்து சொல்லுகின்றார்கள் வலா துஷ்மித் பி அதுமம் வலா ஹாசிதா எனக்கு எதிரிகள் இருப்பார்கள் பொறாமைக்காரர்கள் இருப்பார்கள் என் மீது எனக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது என் மீது பொறாமை கொள்ளக்கூடியவர்களுக்கோ என்னை கொண்டு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நீ ஏற்படுத்தி விடாதே ஒரு எதிரி சந்தோஷம் நம்ம பற்றிய எதிரி சந்தோஷம் அடையணும்னு சொன்னால் நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சேன் அதாவது எனக்கு தீங்குகள் ஏற்பட்டிருக்குதுன்னு அறுத்தான் எனக்கு ஏதாச்சும் கஷ்டம் ஏற்பட்டாச்சா என்னுடைய எதிரி சந்தோஷம் அடையும் என்னை பொறாமைக்கூடியவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுது எனக்கு ஏதாச்சும் கஷ்டம் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீ உருவாக்கி வைக்காது இங்கே எதிரிக்கு என்னை கொண்டு நீ சந்தோஷத்தை ஏற்படுத்தி விடாது என்று சொன்னா முதல் எதிரி சைதான் அப்ப நான் செய்யக்கூடிய பாவமான காரியங்கள் இருந்தால் அந்த பாவமான காரியங்களை நான் செய்வதன் மூலமாக சைதான் சந்தோஷப்படுறேன் அதை நீ உண்டாக்கி வச்சிடாது அதே மாதிரி மனிதர்களே எதிரிகள் இருக்கின்றார்கள் அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு என்னுடைய காரியங்களை ஆக்கி வைத்து விடாது அதேமாரி பொறாமைக்காரர்கள் இருக்கின்றார்கள் பேர்ச்சு ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய குறிப்பிடுகின்றார் மூத்தாக்கி விடுவாயாக என்று கேட்பது முன்னால் சொல்லப்பட்டபடி வெறுமனே கேட்பது என்பது மட்டும் இருக்கக்கூடாது அதில் உள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாம் என்பது என்னென்ன காரியங்களை கொண்டதாக இருக்கின்றோ அத்தனையும் கேட்க வேண்டும் என்பதை அல்லாத்தாலா இங்கே வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான் யூசுப் அலி இஸ்லாமுடைய துவாவின் மூலமாக அடுத்து சில விஷயங்களை சொல்லி ரசூல் சல்லா அலையம் அவர்களுக்குள்ள ஆறுதல்களை சொல்லி இந்த முடிக்கின்றனர் யூசுப் அலையாம் அவர்களோடு நூத்தி இருபதாவது வயசிலே அவர்கள் இறந்தார்கள் எகிப்து நாட்டிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் யூசுப் அலையாம் அவர்கள் எகிப்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஆனால் இறந்த உடனேயே அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கண்ணா நாட்டிலிருந்து வருஷத்துக்கு முன்னால இருபது வருஷத்துக்கு 23 வருஷத்துக்கு முன்னால அந்த யாஹூப் அலையாம் வரும்பொழுது எழுபத்தி மூன்று நபர்கள் அல்லது எண்பத்தி நபர்கள் இருந்தார்கள் எண்பத்தி பேர் இருந்தார்கள் அவர்களில் குழந்தைகள் பிறந்தவருக்கு நிறைய குழந்தைகள் இருந்தார்கள் மற்றபடி மற்ற நாள்கள் இல்லை யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் இறக்கக்கூடிய நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அந்த நாட்டில் இருந்தாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொருவரும் என்ன விரும்புனாங்கன்னு கேட்டால் அவர்களுக்கு எது விருப்பமோ அந்த இடத்திலே அவர்கள் அடக்கப்பட வேண்டும் என்பதாக விரும்பினார்கள் ஆனால் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நான் இறந்து என்னுடைய தந்தையை எங்கு கொண்டு போய் நான் அடக்கினேனோ அதே இடத்திலே என்னை அடக்கம் செய்து விடுங்கள் அதாவது ஷாம் நகருக்கே என்னை கொண்டு போய் கொண்டு சென்று வைத்து முகத்தஸ்வரி அந்த பகுதியிலே அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஆனா அங்கிருந்த மக்கள் எல்லாம் யூசுப் அலே அவருடைய ஜனாசாவை கொண்டு போக சம்மதிக்கவே இல்லை மிகப்பெரிய நல்லடியாராக ஒரு நபியாக ரசூலாக அவர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்களுடைய பறக்கத்தை நாங்கள் இழப்பதற்கு விரும்பவில்லை இந்த நாட்டிலேயே அவர்களுடைய உடல் அடக்கப்பட வேண்டும் என்பதாக விரும்பினார்கள் சரி ஒவ்வொரு கபீலாவும் எங்கள் பகுதியிலே எங்கள் பகுதியிலே எங்கள் பகுதியிலே அடக்கப்பட வேண்டும் என்பதாக விரும்பினார் அதனால எல்லோரும் சேர்ந்து முடிவு செஞ்சாங்க அந்த நாட்டில் ஓடக்கூடிய மிகப்பெரிய நதி நைல் நதி மிகப்பெரிய நதி நதி என்று ஆறு என்று சொல்லப்படவில்லை பெரிய ஆறு ரொம்ப அற்புதமான இனிமையான சுவையான தண்ணீர் உள்ளது அந்த நயில் நதி எங்கிருந்து உற்பத்தியாகி வருகின்றதோ எய்புடைய நாட்டினுடைய ஆரம்பத்தில் மேல் பகுதியில அந்த இடத்துல ஒரு பலிங்கு கல்லினால் ஒரு பெட்டியை செய்து அதிலே ஜனாசாவை வைத்து அந்த ஜனாசா உள்ளே தண்ணீர் போகாத அளவுக்கு அது மூடப்பட்டு அந்த முகதுவாரம் அதாவது தண்ணீர் வரக்கூடிய அந்த இடத்துல ஆற்று தண்ணீர் ஒலித்தோடி வரக்கூடிய அந்த இடத்துல அந்த இடத்துல அணக்கப்பட வேண்டும் அந்த பெட்டியின் மீது தண்ணீர் பட்டு அந்த தண்ணீர் இந்த நயல் நதி முழுவதிலும் பரவி வரக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும் நயல் நதி நம்முடைய ஊரிலே எந்தெந்த இடங்களுக்கு போகின்றதோ அங்கே இந்த பெட்டியினுடைய பறக்கத்தின் காரணமாக அந்த பெட்டியிலே பட்ட அந்த தண்ணீரின் பறக்கத்தின் காரணமாக இந்த நயல் நதி வற்றாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் கடைசியன் அதே மாதிரி ஒரு பழங்கி கல்லினால் செய்யப்பட்ட பெட்டியிலே வைத்து ஜனாசாவை மூடி அதை கொண்டு போய் அந்த தண்ணீர் வரக்கூடிய இடத்துல வைத்து அடக்கம் செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் இது யூசுஃப் அலிசலாம் அவர்களுடைய வசியத்துக்கு மாற்றம் இது அவங்க வசியத்தை செய்தது என்னை கொண்டு போய் என்னுடைய தந்தை இடத்துல அடக்க அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக சொன்னாங்க இந்த வசியத்து யூசுஃப் அலிசலாம் அவர்களுக்கு பின்னால் யார் நபியாக வந்தாரோ அவர் பின்னால் யார் நபியாக வந்தாரோ அவர் பின்னால் யார் நபியாக வந்தாரோ அவருக்கெல்லாம் வரிசையாக சொல்லப்பட்டே சொல்லப்பட்டு கொண்டே வந்தது கடைசியாக மூசா அலை இஸ்லாம் அவருடைய காலத்திலும் இது சொல்லப்பட்டது மூசா அலி இஸ்லாம் அந்த வழியில தான் வர்றாங்க யூசுஃப் அலி அவர்கள் இறந்த பின்னால அந்த நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஸ்லாம் என்பதெல்லாம் மாறி கடைசியில ஆட்சியாளராக வரக்கூடியவர் மிகப்பெரிய கொடுங்கோளனாக வந்து சேர்ந்தார் அவங்கத்தான் ஃபிராவன் என்று சொல்லப்படுவது பொதுவாக எகிப்து நாட்டிலே யார் ஆட்சியாளராக வருகின்றாரோ அவருக்கு பெயர் ஃபிராவின் என்ற பெயர் இருக்கும் என்ற பெயர் இருக்கும் அது மாதிரி மற்றவர்கள் அடுத்து வந்தவர்கள்லாம் அந்த பிராவின் என்ற பெயரை வைத்துக் கொண்டார்கள் அந்த பிராவுடைய ஒன்னாவது அல்ல இரண்டாவது மூணாவதாக வந்தவர்தான் வந்தவன் தான் அந்த மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் உள்ள பிறான் அந்த கால அந்த நேரத்தில் மூசா அலே இஸ்லாம் அவர்களை அல்லாஹத்தெல்லாம் அங்கே ரபியாக அனுப்பினார் மூசா அலே அவர்கள் அந்த பிராவனோடு போர் தொடுத்தார்கள் சென்ன வரலாறு சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் கடைசியாக மூசா அலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது இந்த மாதிரி யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க அவர்களுடைய ஜனாசாவை இதில் அடக்க வேண்டும் அந்த வசியத்துக்கு மாற்றமாக இங்கே அடக்கப்பட்டு இது பிராவினியத்தான ஊர் இது இந்த ஊர்ல அவருடைய ஜனாசா இருக்கக்கூடாது என்பதாக எல்லாரும் முடிவு செய்தார்கள் கடைசி ஆசிரியர் அந்த ஜனாசா எங்கே அடக்கப்பட்டு இருக்கின்றது கருத்து வேறுபாடு ஏன்னா சுமார் ஒரு நானூறு ஐநூறு வருஷம் ஆயிப்போச்சு இதுக்கு ஒரே ஒரு வயோதிகமான பெண்மணி இருந்தார் அந்த பெண்மணி அடையாளம் காட்டுவதாக சொல்லி சொன்னதின் பேரில் அந்த அடையாளம் காட்டப்பட்டது மூசா அலை அவர்கள் அந்த ஃபிரானனுடைய படையைக்கு அல்லாஹாலாவுடைய உத்தரவின்படி அந்த செங்கடலை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் இந்த பெட்டியையும் எடுத்து தயாராக வைத்திருந்தார்கள் அதை கொண்டு போய் ஷாம் நகரில் அடக்கம் செய்யப்படுவதற்காக வேண்டி இப்போ மூசா அலைசலாம் அவர்களோடு பின்னாலே சென்றவர்கள் மூசா அலிஸ்லாத்துடைய அந்த காலத்திலே பின்னால் பிடியில் இருந்து தப்பித்து இரவோடு இரவாக செல்லக்கூடிய நேரத்திலே மூசா அலையாமர்களை பின்பற்றி சென்றவர்கள் ஆறு லட்சம் பேர் இந்த ஆறு லட்சம் பேர் எங்கிருந்து வந்தவர்கள் அந்த எழுபத்தி பேர் வந்தாங்கல கண்ணான் என்ற ஊரில் இருந்து அகூப் அலை அந்த எழுபத்தி மூணு நபர்ல இருந்து ஆறு ஆறு லட்சம் பேர் உருவானவர்கள் இந்த ஆறு லட்சம் பேர் முஸ்லீம்கள் அல்லாஹாவை நம்பியவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் மூசா அலையுடைய காரணமாக அவர்கள் ஈமான்ல நிரப்பமாக ஆனார்கள் பிறகு போனார்கள் அந்த பெட்டியையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் நயில் நதியை கடந்து சென்று அங்கே ஷாம் நகருக்கு போன பின்னாலே அந்த பெட்டியை அந்த இடத்திலே அடக்கம் செய்தார்கள் மூசா அலையலாம் அவர்கள் யூசுப் அலிஸ்லாத்துடைய அந்த பெட்டியை சடலத்துடைய அந்த பெட்டியை என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது யூசுப் அலையாமும் ஜலீஹா இந்த ரெண்டு பேரும் கணவன் வாழ்ந்த நேரத்தில் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்தார்கள் யூசுஃபுக்கும் சலீஹாவுக்கும் ரெண்டு ஆண் குழந்தைகள் அப்ராஷீம் என்று ஒருவருடைய பெயர் மீஷா என்பது இன்னொரு பெயர் அப்ராஷீம் என்பவருடைய மகன் நூன் என்பவர் அவருக்கு ஒரு மகன் பிறந்தார் நூன் என்பவர் அதாவது யூசுஃப் அலை சலாத்துடைய பெயர் அந்த நூன் என்பவர் மூசா அலை அவருடைய தோழராக இருந்தார் முசா அலை இஸ்லாம் அவர்கள் ஹிதூர் அலை இஸ்லாமர்களை தேடி போகக்கூடிய நேரத்தில் அவர் அந்த பயணத்திலே சென்றவர் என்பதாக ஒரு வரலாறு சூழத்தில் ககவிலே வருகின்றது அல்லவா அந்த மூசா அலையோடு இருந்தவர் தான் அந்த நூன் என்பவர் அவர் யூசுப் அலையாத்துடைய பேர் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் அந்த நூன் என்பவர் நபியாக ஆக்கப்பட்டார் என்று வரலாறு அதே மாதிரி யூசுஃப் அலையாத்துடைய இன்னொரு மகன் மீஷா என்பவர் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது ரஹ்மத் என்று அந்த அவனுடைய பெயர் அந்த குழந்தையுடைய பேர் ரஹமத் என்ற அந்த பெண் பெரிதான பின்னால அய்யூப் அலை இஸ்லாம் அவர்களை அந்த பெண் திருமணம் செய்து கொண்டார் யூசுப் அய்யூப் அலைத்து மனைவி ரஹ்மா ரஹீமான் சொல்லுவாங்க ரஹீமா ரஹ்மா ரஹ்மத் தான் ஐயூப் அலையாத்துலுடன் தோழமை கொண்டிருந்தார் யூசுப் அலி சொல்லாத்துடைய பேட்டி ஐயூப் மனைவியாக இருந்தார் என்று அதோடு வரலாறு முடிகின்றது ஆக இந்த வரலாற்றிலிருந்து என்னென்ன படிப்பினைகள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை தெரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல பண்புகளின்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 கனியத்திற்குரிய பெரியோர்களை சகோதரர்கள் யாக்கூப் அலை இஸ்லாம் இருக்கு அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சகோதரர்களுக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்தது பத்து பேரும் கூடி பேசிக்கொண்டிருந்தார்கள் நம்முடைய தந்தை நம்மை மன்னித்து விட்டதாக அல்லாஹிடத்தில் மன்னிப்பு கேட்டதாக சொல்லுகின்றார்கள் நம்முடைய தம்பி யூசுப் அலைஹிஸ்லாம் அவர்களும் நம் மீது எந்த விதமான குற்றமும் எடுக்கப்பட மாட்டாது நான் மன்னித்து விட்டேன் என்பதாக சொன்னார்கள் ஆனால் நாம் செய்த அந்த குற்றங்கள் குறைகள் தந்தைக்கும் சகோதரருக்கும் செய்த அந்த குன்ற குற்றங்கள் அல்லாஹ விடத்தில் மன்னிக்கப்பட்டு விட்டனவா என்று நமக்கு தெரியாதே இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளுவது என்று அந்த பத்து பேரும் ஆலோசனை செய்து ஒரு நாள் தந்தை இடத்திலே வந்து சொன்னார்கள் யாக்கூப் அலே இஸ்லாம் அவர்களிடத்தில் நாங்கள் உங்களிடத்தில் ஒரு விஷயத்தை இப்பொழுது தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் நாங்கள் சில விஷயங்களை சொல்லுகின்றோம் என்பதாக சொல்லி சொல்ல ஆரம்பித்தார்கள் யாக்கூப் அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு மஜிலிசை கூட்டினார்கள் குடும்பத்தாரை எல்லாம் அழைத்தார்கள் குறிப்பாக யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை கூப்பிட்டு உட்கார வைத்தார்கள் முன்னாலே யாக்குப் அலி இஸ்லாம் உட்கார்ந்தார்கள் அடுத்து யூசுஃப் அலிஸ்லாம் உட்கார்ந்தார்கள் பிறகு அந்த சகோதரர்கள்லாம் உட்கார்ந்திருந்தார்கள் இந்த சகோதரர்கள் தங்களுடைய கோரிக்கையை சொன்னார்கள் நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் தம்பி யூசுஃபும் மன்னித்து விட்டார் ஆனால் அல்லாஹ் மன்னித்தான் என்பதற்கு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கிடையாது அதை நாங்கள் அச்சப்படுகின்றோம் பயப்படுகின்றோம் ஆகவே இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இந்த நாம் எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய இந்த மஜிலிசிலே அல்லாஹிடத்தில் நீங்கள் துவா கேட்க வேண்டும் அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்ததாக தங்களுக்கு வகையின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் இதை நீங்கள் கட்டாயமாக எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்பதாக குற்ற உணர்வுள்ள அந்த சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள் யாக்குப் அல்ல இஸ்லாமர்கள் அதனை ஒப்புக்கொண்டு துவா செய்வதற்கான உட்கார்ந்தார்கள் யாக்கோப் அலை இஸ்லாம்கள் துவாஷ் செய்தார்கள் பக்கத்திலே இருந்த யூசுஃப் அலே அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் இவர்களுடைய குற்றங்களை குறைகளை மன்னித்து விட்டதாக எனக்கு நீ தெரிவிக்க வேண்டுமே என்று அல்லாஹத்தாலாவிடத்தில் உருக்கமாக கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹத்தாலா அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை சகோதரர்களுக்கு சொல்லி அனுப்பிவிட்டார்கள் தங்களுடைய மக்களுக்கு நான் நீங்கள் கேட்டபடி துவா கேட்டுவிட்டேன் ஆனால் அல்லாஹிடத்திலிருந்து பதில் வரவில்லை எப்பொழுது பதில் வந்துடும் என்று எனக்கு தெரியாது பதில் வந்தால் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லி அனுப்பினார்கள் இந்த கேட்ட துவா சரியாக இருபது ஆண்டுகளுக்கு பின்னால் யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்கள் மவுத்தாகக்கூடிய அந்த தருணத்திலே ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக அல்லாஹாலா ஜிப்ரேல் அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பி உங்களுடைய துவாவை அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டான் அந்த சகோதரர்களை எல்லாம் உங்களுடைய மக்களை எல்லாம் மன்னித்து விட்டதாக அல்லாஹல்லா சொன்னான் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் அல்லாஹாலா சொல்லி அனுப்பினான் என்று ஒரு வரலாறு குறிப்பிடப்படுகின்றது முன்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாவுடைய விஷயத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர்கள் கேட்ட துவா ஃபிராவின் சம்பந்தமாக நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னால் அல் அல்லாஹால அதனை நிறைவேற்றினான் இங்கே இருபது ஆண்டுகளுக்கு பின்னாலே அந்த மன்னிப்புடை விஷயம் தெரியப்படுத்தப்பட்டது என்பதாக பொதுவாக யூசுஃப் அலே இஸ்லாத்துடைய வரலாற்றிலே ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன என்று நாம் சொல்லி வருகின்றோம் இதுவும் ஒரு படிப்பினை ஒரு பெரிய நபி ரசூல் நபியாக இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக அல்லாஹலா புகழ்ந்துரைக்கக்கூடிய யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து கேட்ட ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை தெரியப்படுத்துவதற்கு இருபது ஆண்டுகள் அதனால் நாம் துவா கேட்கும் பொழுது உறுதியோடு முறையோடு கேட்க வேண்டும் அல்லாஹலா ஒப்புக்கொள்வான் என்ற உறுதியோடு கேட்க வேண்டும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எத்தனை நிபந்தனைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து துவா கேட்க வேண்டும் முன்னாலே சொல்லப்பட்டு இருக்கின்ற சூரத்தில் பக்ராவிலே விளக்கங்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட நிபந்தனைகள் இருக்கின்றன துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எல்லா நிபந்தனைகளும் ஒன்று கூடி வந்தால்தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவதும் கூட உடனடியாக நிறைவேறும் உடனடியாக அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது கிடையாது அல்லாஹலா எப்பொழுது நாடுகின்றானோ எப்பொழுது விரும்புகின்றனோ அந்த நேரத்தில் அது கிடைக்கும் என்பதையும் புரிந்து வேண்டும் என்பது அந்த சரித்திரத்தினுடைய சம்பவத்தினுடைய விளக்கமாகும் இப்பொழுது யூசுப் ஒரேஸ்லாத்துடைய சம்பவம் முடிந்து விட்டது அவர்கள் ஜலீஹா அவர்களை திருமணம் செய்தது குழந்தைகளை பெற்றெடுத்தது என்ற விவரங்கள் எல்லாம் சென்ற வாரம் சொல்லப்பட்டன அடுத்து அல்லாஹால சொல்லுகின்றான் ஜாதிக்க மின் அம்பா இல் ஹைப் இந்த விஷயம் யூசுப் சம்பந்தமாக சொல்லப்பட்ட இந்த சம்பவம் மின் அம்பா இல் ஹைப் மறைவான செய்திகளில் உள்ளதாகும் இலைக்க நபியே உமக்கு அதை நாம் அறிவிக்கின்றோம் தலதைஹிம் இது அஜிமாவோ அம்ரகும் அவர்கள் அந்த சகோதரர்கள் வகும் எம் அவர்கள் யூசுப் அலே இஸ்லாம் அவருடைய விஷயத்திலே சூழ்ச்சி செய்து தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்தில் நபியை நீங்கள் இல்லை நாம் தான் உமக்கு அதை அறிவிக்கின்றோம் என்றாகத்தல சொல்லுகின்றான் ரசூல்லாய் சல்லா அலி சல்லம் அவர்களுக்கு தெரியாதல்லவா ஆரம்பத்திலேயே சூரா யூசுஃபுடைய ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டது யூதர்களும் முனாஃபிகீன்களும் சேர்ந்து ரசூல்லாய் சல்லா அலி செல்வத்தில் கேட்டார்கள் அல்லது மக்காவாசி சூறத்திலும் மக்காவிலே அருளப்பட்ட சூரா மக்காவாசிகள் முஷிரிக்குகள் சில பேர் சேர்ந்து வந்து கேட்டார்கள் இவரிடத்தில் நாம் யூசுஃப் அலி சலாம் அவர்களுடைய சம்பவத்தை கேட்போம் நமக்கு தௌராத் வேதத்திலே யூதர்கள் நினைத்தார்கள் தௌராத் வேதத்திலே மிக விளக்கமாக யூசுஃபுடைய கதை சொல்லப்பட்டு இருக்கின்றது கேட்டால் அதை சொல்லுகின்றாரா என்று பார்க்கலாம் இவரை சோதிக்கலாம் என்பதாக நினைத்து வந்து கேட்டார்கள் அல்லாஹால சூரத் யூசுஃப் முழுவதையும் ஒரே நேரத்தில் அருளினான் இறக்கி வைத்தான் ஒரு சூரா முழுமையாக அருளப்பட்டது சூர யூசுஃபை தவிர வேறு எதுவும் கிடையாது முடித்துவிட்டு அல்லாஹாலா சொல்லுகின்றான் ஜா நிகா எல் சொல்லப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் மறைவான செய்திகளைச் சார்ந்தவை நாம் அதை நாம் அதை உமக்கு அறிவிக்கின்றோம் உமாக்கும் தலதை அந்த இடத்தில் நீர் இல்லை இது அஜிமாவோ அம்ரகம் ஒகும் எம் குரோன் அவர்கள் யூசுஃபுடைய விஷயத்திலே சூழ்ச்சி செய்து அவர்கள் தங்களுடைய காரியத்தை செய்வதற்காக வேண்டி அந்த நேரத்தில் நீங்கள் அந்த இடத்திலே இல்லை நாம் தாம் அதை அறிவிக்கின்றோம் என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் யசூல்லாய் சல்லா அலையிஸ்லாம் யூசுப் அலைய சொல்லா துறையின் இந்த கதையெல்லாம் இந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்கள் என்று சொன்னால் எங்கேயோ படித்து கொண்டு வந்து சொல்லவில்லை யாராவது கற்றுக்கொடுத்து சொல்லவில்லை அவர்கள் வேறு விஷயத்திலே மறைவான விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும் என்ற நிலையிலும் சொல்லவில்லை அல்லாஹால சொல்லிக் கொண்டுத்தான் சொன்னார்கள் அயல்புல் வய்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏராளமாக பல இடங்களிலே முன்னால் உள்ள ஆயத்துகளிலே விளக்கம் சொல்லப்பட்டு மறைவான செய்தியை மறைவான விஷயத்தை அறிந்து கொள்ளுதல் என்பது அல்லாஹ வைத்தவர வேறு யாருக்கும் கிடையாது எந்த நபிக்கும் கிடையாது ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் கிடையாது அல்லாஹாலா எதை சொல்லித்தந்தானோ அதை மட்டுமே சொல்லுவார்கள் ரசூல்லாஹ் சொல்லுவாஸ் அவர்கள் ஆனால் அல்லாஹாலா எவ்வளவு சொல்லித்தந்தான் அதை கணக்கே போட முடியாது அதை கணிக்கவே முடியாது இவ்வளவுதான் என்று ஒரு மட்டுத்திட்டத்திற்குள்ளாக்க முடியாது அப்படிப்பட்ட பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செய்திகளை ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு அல்லாஹால சொல்லித்தந்திருக்கின்றான் சொல்லி அதை சொன்னார்கள் என்பதுதான் அதனுடைய விளக்கமாக முன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக ரசாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு சொல்லித்தந்த அந்த செய்திகள் என்ற நிலைக்குள்ளே வராது அதற்கு இன்பா உல் ஹைப் என்பதாக சொல்லப்படும் அதே வார்த்தையை தான் இங்கே அல்லாஹால சொல்லுகின்றார் மறைவான விஷயங்கள் மறைவான செய்திகளில் உள்ளது இது என்பதாக சொல்லுகின்றார் அந்த கருத்தும் இந்த ஆயத்தின் மூலமாக விளக்கப்படுகின்றது திரிப்பா யூசுஃப் அலை யூசுஃபுடைய இந்த சம்பவத்தை இவர் முகமது சல்லா அலேசல்லமர்கள் சொல்லிவிட்டால் அவர் உண்மையான நபிதான் என்று நாம் பிறகு பார்த்து கொமான் கொள்ளலாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதாக நினைத்து அந்த முஷரிக்குகளும் யூதர்களும் கேட்டார்கள் ஆனால் இந்த கதையெல்லாம் ரசூ அல்லாய் சலாசலும் சொல்லி முடிச்சிட்டாங்க இது வரைக்கும் இந்த ஆயத்து வரைக்கும் சொல்ல சென்ற வாரம் வரைக்கும் சொல்லப்பட்டோம் இந்த விஷயத்தை சஹாபாக்கள் மூலமாக மற்ற எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள் சரி அவங்க நினைச்சபடி அல்ல சொன்னபடி ஈமான் கொண்டார்களா யூசுப் அல்லஹ்லாத்துடைய கதையெல்லாம் சொல்லியாச்சு சரியா இருந்து ஆம் நாம் தௌராத்திரை எப்படி படித்திருக்கின்றோமோ அதே போன்று கொஞ்சம் கூட மாறாமல் அவர் அத்தனை செய்திகளையும் சொல்லிவிட்டார் என்பதாக ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் ஈமான் கொண்டார்களா ஈமான் கொள்ளவில்லை ரசுல்லாய் சல்லா அலிசல்லவர்களும் ரொம்ப கவலையா இருந்துச்சு ஈமான் கொண்டதாக சொன்னாங்க ஆனால் ஈமான் கொள்ளவில்லையே என்று கவலைப்பட்டார்கள் அல்லாஹலா அதற்கு ஆறுதல் சொல்லும் முகமாக பதில் சொல்லுகின்றான் வமா அக்சருன்னாசி வனவ ஹரஸ்தபி மினீன் நபியே நீங்கள் பேராசை கொண்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று பேராசை கொண்டாலும் சரி மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் மூமின்களாக ஆக மாட்டார்கள் ஈமான் உள்ளவர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹல்லா ஆறுதலாக சொல்லுகின்றான் நீங்கள் என்னதான் அவங்க கேட்டதை எல்லாம் கொடுத்தாலும் கூட சொன்னாலும் கூட அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நீங்கள் ஆசை கொண்டு என்ன பண்ணுறது வளவ ஹரஸ்த நீர் ஆசைப்பட்டாலும் சரி அவர்கள் மூவீன்களாக பெரும்பாலானவர்கள் ஆக மாட்டார்கள் இது மக்காவாசிகளுக்கு மட்டுமல்ல உலகத்திலே கியாமத்தினால் வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் மூமின்களாக இருக்க மாட்டார்கள் மிக குறைவானவர்கள் தான் மூமீன்கள் இருப்பார்கள் அறநூறு கோடி பேர் என்று வைத்துக் கொண்டால் ஒரு இருநூறு கோடி பேர் மூமீன்கள் அதுல பக்கா மூமீன்கள் என்று சொல்லப்படக்கூடிய எவ்வளவு பேர் இருப்பாங்க சரியான ஊமீன் அப்படின்னு அது ரொம்ப குறைவாக இருப்பார்கள் சரி பேரளவுலாவது மூமின் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் நம்பிய இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லுவதற்கு நம் நீங்கள் அலுகின் எந்த கூலியையும் அவர்களிடத்தில் நீங்கள் கேட்கவில்லை ஏதாவது ஃபீஸு நான் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ ஃபீஸு கொடுங்கன்னு கேட்டாங்களா எனக்கு எவ்வளோ அதிகா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்களா அப்படிலாம் ஒன்றும் கேட்கவே கிடையாது ஒமா தஸ் அல்ஹு மின் அஜில் எந்த கூலியையும் எந்த பிரதி அவர்களிடத்தில் நபியை நீங்கள் கேட்கவே இல்லை என்லா ஜிகர் மீன் இந்த குரான் அகிலத்தினர் அனைவருக்கும் ஒரு உபதேசமாகவே தவிர வேறு கிடையாது இந்த குரான் சொல்லப்பட்ட செய்திகள் நீங்கள் சம்பாதிப்பு உலகத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி சொல்லப்பட்டதல்ல கொடுக்கப்பட்டதல்ல அதன் மூலமாக உலகத்தை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல ஆனால் இந்த குரான் ஒரு உபதேசமாக இருக்கின்றது அகிலத்தினர் அனைவருக்கும் உபதேசமாகவே தவிர வேறு கிடையாது அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிகச் சிலர் தான் இருக்கின்றார்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றனர் வல்லது ரோன் ஆலா எத்தனையோ அட்டாட்சிகள் வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்றன எமுர் ரோன் ஆலேஹா அந்த அட்டாட்சியை பார்த்தவர்களாக அவர்கள் நடந்து செல்லுகின்றார்கள் ஆனால் வஹும் அன்ஹா மோரியோன் அவர்கள் அதை புறக்கணித்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை ஈமான் கொள்வதில்லை அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கும் நிலையிலே தவிர இணை வைப்பவர்களாக இருக்கும் நிலையிலே தவிர அவர்கள் ஈமான் கொள்ளுவதில்லை என்ன இணை இருக்கும் நிலையில் ஈமான் கொள்ளுவதில்லை இந்த ஆயத்து ஒரு விதமான கருத்தை நமக்கு தெரியப்படுத்தக்கூடியது வெளித்தோற்றத்திலே பார்த்தால் உதுமான குழப்பம் ஏற்படும் ஆண் உண்மையிலே இதனுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால் அந்த மக்காவாசிகளிடத்தில் கேட்டால் வலையின் சால்த்தம் மண் கலக்க சமவாத்தி வல்லது நல்லா வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் சூரியனை படைத்தது யார் சந்திரனை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லஹான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவாங்க அந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஈமான் கொள்ற மாதிரி தெரியுது அவங்க ஆனால் உண்மையிலே அவர்கள் ஈமான் கொள்ளுவதில்லை பிறகு ஏன் இந்த சிலைகளை எல்லாம் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று கேட்டால் அல்லாஹ்விடத்தில் இவற்றை வணங்குவதின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் இவை எங்களை நெருக்கமாக்கி வைக்கும் என்பதாக சொல்லுவார்கள் முன்னால் ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றோம் அதுபோல அவர்கள் முஷிரிக்குகளாக இருக்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள் ஈமான் கொள்ளுவதே இல்லை முஷிரிக்குகளாக இருக்கும் நிலையிலே தவிர ஈமான் கொள்ளுவதில்லை முஷ்ரிக்குகளாக இருக்கின்றார்கள் ஈமான் கொள்ளுவதில்லை வெளித்தோட்டத்திலே பார்த்தால் ஈமான் கொள்ற மாதிரி தெரியுது ஆனால் உண்மையிலேயே முஷ்ரிக்குகள் அவர்கள் இது அந்த குரைஷியர்கள் மக்கா குறைஷியர்களை குறித்து சொல்லப்பட்டது கருத்து அதே போன்று வேதக்காரர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்க அல்லாஹ நம்புறாங்க இப்ப இருக்கக்கூடிய வேதக்காரர்களும் யூதர்களும் அல்லாஹை நம்புகின்றார்கள் நபியையும் நம்புகின்றார்கள் அதாவது முசா அலிசவலாத்தை நம்புகின்றார்கள் ரசூல்லாய் சல்லா அலிசலாம் அவர்களை நம்புவதில்லை மூசா அலையாம் அவர்களை நம்புகின்றார்கள் தங்களுடைய நபி என்பதாக ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆனால் வெளித்தோற்றத்திலே பார்த்தால் அவர்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் வேறு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அல்லது ரசூல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுவதில்லை நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்வோம் மூசாவை ஏற்றுக்கொள்வோம் தௌராத்தை ஏற்றுக்கொள்வோம் அல்லாவை ஏற்றுக்கொள்வோம் குரானை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முகமது சல்லா அலுவலத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க முஷிரிக்குகளாக ஆகிடுறாங்க சீர்க்கு வைப்பவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் காபிர்களாக ஆகிவிடுகின்றார்கள் ஒரு வகையிலே பார்த்தா அல்லாவை மட்டும் நம்பக்கூடிய நிலை ஈமான் உள்ளது போன்று தெரிகின்றது ஆனால் அடுத்த நிலை குரானை நம்புவது ரசூலை நம்புவது என்ற விஷயத்தில் அவர்கள் மாறு செய்து விடுகின்றார்கள் அதனால அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஈமான் கொள்ளுவது கிடையாது அவர்கள் முஷிரிக்குகளாக இருந்தே தவிர என்றலாத்தால சொல்லுகின்றன அதனால தெபுனா பாசு அல்லாஹாலும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஆயத்து இன்னொரு காரணத்தினாலும் இறக்கப்பட்டது அரபு நாட்டு அந்த முஷிரிக்குகள் குரேஷியர்கள் மக்காவாசிகள் ஹஜ்ஜுடைய நேளங்களிலே தல்வியா சொல்லுவார்கள் நம்ம எப்படி தல்வியா சொல்றோமோ அந்த மாதிரி தல்வியா சொல்லுவாங்க லபை கல்லாக லபைன்னு சொல்றோம் அதே மாதிரி தல்வியா சொல்லுவாங்க ஆனால் ஒரு வாசகத்தை சேர்த்து ஷிர்குடைய வாசகத்தை சேர்த்துடுவாங்க எப்படி சொல்லுவாங்க லப்பை கலா ஷரீ கலக்க இல்லா ஷரீ கண் ஹூவலக்க அப்படின்னு சொல்லுவாங்க லப்பைக்கு உனக்கு இதோ வந்துவிட்டோம் இதோ நான் ஆஜராக இருக்கின்றேன் உனக்கு எந்த இணையும் கிடையாது யாரை நாங்கள் இணை வைக்கின்றோமோ அவரை தவிர வேறு இணை கிடையாது நாங்கள் யாரை இணை வைக்கின்றோமோ அந்த தெய்வத்தை தவிர வேறு யாரும் தெய்வம் இணங்க இணை கிடையாது என்பதாக சொல்லுவார் அல்லது இந்த ஆயத்து முனாஃபிக் எங்களுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டது என்பதாகவும் சொல்லுவார் அதாவது அவர்கள் லாஇலாஹில் அல்லா முகமது ரசுல்லா என்று களிமாவை சொல்லுகின்றார்கள் வெளி தோற்றத்திலே நாக்கில உடலே தொழுகின்றார்கள் ரமலான் மாசம் வந்தால் நோம்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உள்ளே உள்ளம் எப்படி இருந்தது என்று சொன்னால் இஸ்லாத்திற்கும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் குரானுக்கும் ஹதீஸுகளுக்கும் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது உள்ளே குஃபரை மறைத்து வைத்துக் வெளியிலே அவர்கள் ஈமான் இருப்பதாக சொல்லி கொண்டு அதனால் அவர்களும் இந்த ஆயத்திலே சேர்ந்தவர்கள் தான் அல்லாஹத்தாலா அவர்களுடைய அந்த ஈமானை ஏற்றுக்கொள்வதில்லை ஈமானுடைய நிலை வெளித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய நிலையை ஏற்றுக்கொள்வதில்லை ஏன்னா ஈமான் என்பது கல்பைச் சேர்ந்தது கல்பு குஃருருடையதாக சிறுக்குடையதாக இருக்கின்றது வெளித்தோட்டத்தில் ஈமான் கொள்ளுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஈமான் அல்லாஹாலாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது அல்ல என்பதை அல்லாஹாலா தெரியப்படுத்துகின்றார் அதே போன்று மூமினாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை போன்றவர்கள் இருக்கிறாங்க நம்மிலே சில பேர் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஷீர்க்குடைய காரியங்களை செய்து விடுகின்றார்கள் விளக்கம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் ஹதீஸ் எவர் அல்லா அல்லாததை கொண்டு சத்தியம் செய்தால் அவர் இணை வைத்து விட்டார் ஷீர்க்கு செய்து விட்டார் என்பதாக சொன்னார்கள் ரசூல்ல சத்தியம் செய்வது அல்லாவை கொண்டுதான் அல்லாஹின் மீது சத்தியமாக என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லாஹ் அல்லாத பொருளை கொண்டு சத்தியம் செய்யக்கூடாது அப்படி ஒருவர் செய்தால் அவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டார் என்பதாக சொன்னார் இப்போ பாருங்க மூமி நான் இருக்கிறாரு சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்தில் முஷிரிக்காயிறார் அவருக்கும் இந்த ஆயத்தை பொருந்தும் அதே மாதிரி இன்னோர் சில மண் தமின் எவர் ஒருவர் ஒரு தாயத்தை கழுத்திலே தொங்க விடுகின்றாரோ அவர் இறை விட்டார் என்பதாக சொன்னார்கள் தாயத்து போடுறது மந்திரிச்சு பார்ப்பது தாயத்து போடுவது அது போன்றுள்ள விஷயங்களை செய்வதெல்லாம் ஷீர்க்கு என்பதாக சொன்னார்கள் என்னோராஜீசில அத்தியரத்து ஷீர்க்கொன் ஒமா மின்னா இல்லா வலாக்கின் நல்லா எசபுபி தகுக்குள் குறி பார்ப்பது ஜோசியம் பார்ப்பது ஷிர்க் என்பதாக சொன்னார்கள் நம்மை சார்ந்தவராக அவர் இருந்தால் அவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதாகவும் சொன்னார்கள் இதெல்லாம் என்ன கருத்து அப்ப தாயத்து போடுறது நம்ம நிறைய பேர் தாயத்து போடுறாங்களே வந்துருச்சு பார்க்கறாங்களே அப்படின்னா ஹதீசனுடைய விளக்கம் நிறைய ஹதீஸ்களை விளக்கம் சொல்ல முன்னாலே வந்திருக்குது சிறுக்கான விஷயங்கள் அதாவது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னதாக அவர்கள் சொல்லுவதற்கு முன்னதாக மக்கள் சிறுக்கான சில விஷயங்களை கொண்டு தாயத்து போட்டுக் கொண்டிருந்தார்கள் மந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சில ஓதி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இது சிறுக்கு என்பதாக அர்த்தம் இபுன் மசோத் அலி அல்லா தாயா அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டுக்குள்ள ஒரு கிழவி உட்கார்ந்துருந்தாங்க தன்னுடைய மனைவியிடத்தில் கேட்டார் என்ன அது அப்படின்னு கேட்டார் யார் அது அப்படின்னு கேட்டாங்க இல்ல ஒரு யூத பெண் எனக்கு கண் ஏற்பட்டு இருக்கின்றது மந்திரிக்கிறதுக்காண்டி அந்த பெண்ணை கூப்பிட்டுருந்தேன் இந்த கழுத்துல அந்த தாயத்தை போட்டு போட்டு விட்டாங்க சொல்லிட்டு கழுத்துல ஒரு தாயத்தை தொங்கியது ஒரு கயிறு அதில் திபா மசூத் அலி அல்லாத்தாலும் அவர்கள் கோபத்தோடு அந்த கயிற்றை கழுத்தில் உள்ள அந்த தாயத்தை பிடித்து இழுத்து அறுத்து தூச்சி எறிந்து விட்டு சொன்னார்கள் அப்துல்லாவுடைய குடும்பத்தினருக்கு அப்துல்லாஹிபின் மசோத் அவர்கள் அப்துல்லாவுடைய குடும்பத்தினருக்கு இந்த மாதிரி சிறுக்கான காரியங்கள் எல்லாம் ஜாயிஸ் இல்லை கூடாது நீ அல்லாஹ நீ உன்னுடைய நோய்க்கு குணம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஷிபா கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நீங்கள் கேட்டு இனி கேட்டுக்கொள் என்பதாக சொல்லி தன்னுடைய மனைவி சொன்னார்கள் என்பது இப்போ அந்த மனைவி சொன்னார் எனக்கு வந்த வழி உங்களுக்கு வந்திருந்தா தெரியும் கண்ணு என்ன வழி வலிக்குது அவள்கிட்ட ஓதி பார்த்தேன் அதுக்கு முன்னாள் நல்லா போச்சு மந்திரிச்சு பார்த்தேன் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ர மசூத் அலி அல்லாத்தாலானுடைய மனைவியாக கணவன் இடத்துல இப்ர மசூத் அலி அல்லாத்தாலான மிக முக்கியமான மிகப்பெரிய சஹாபி உன்னதமான சஹாபி அனஃபி மனஃபி மதபுடைய மசாயல்கள் அனைத்தையும் பெரும்பாலானவற்றை இமாம் அபுஹனி அஹம்துல்லா இலி அவர்கள் இப்ர மசூத் அலி அல்லா தாலாடைய ஹதீசுகளிலிருந்து எடுக்கின்றார் அவங்க சொன்ன ஹதீசுகள் இருந்தான் அவங்க அறிவித்த ஹதீசுகள் இருந்த இப்ர மசோதர் அள்ளி அல்லா தால சொன்னார் கோபப்பட்ட அதை மனைவி இந்த மாதிரி சொன்னார் ஹசரத் இப்ரம் மசோதர் அலி அல்லா தால சொன்னார்கள் இன்னமா இன்னமா உனக்கு நோய் சுகமானதாக நீ சொல்லுகின்றாயே அது ஷைத்தானிலே உள்ளது அது கான என் அவன் தன்னுடைய கையினால் அதை தடவுகின்றான் அவர் ஓதிப்பா அதாவது நோய் வரும்பொழுது தன்னுடைய கையினால் அந்த கண்ணை தடவுகின்றான் அதற்கு நோய் ஏற்பட்டு விடுகின்றது கண்ணை கண்ணிலே தன்னுடைய கையினால் குத்துகின்றான் அந்த கண்ணுக்கு நோய் வந்து விடுகின்றது ஓதி பார்த்தால் மந்திரிச்சு பார்த்தா கஃபா அவன் அதை விட்டு விலகி விடுகின்றான் நோய் சுகமான மாதிரி தெரிகின்றது என்று சொல்லிவிட்டு இன்னமாக்கான உனக்கு போதுமான விஷயம் எது தெரியுமா அப்படி ஒரு நோய் வந்தால் உனக்கு போதுமானது தேவையானது எது என்று சொன்னால் இப்படி சொல்ல வேண்டும் சொல்ல நான் கேட்டு இருக்கின்றேன் இந்த துவாவை படித்துக்கொள் ஓதிக்கொள் என்பதாக சொன்னார்கள் இபின் நீ தான் கூடிய உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் என்பதே கிடையாது அந்த நிவாரணம் எப்படிப்பட்ட தெரியுமா அந்த நிவாரணம் கிடைத்துவிட்டால் உன்னிடத்தில் எந்த நோயையும் அது விட்டு வைக்காது எல்லா நோயையும் போக்கிவிடும் இந்த வாசகத்தை சொல்லிக்கொள் என்பதாக தங்களுடைய மனைவியாரிடத்தில் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அங்க அறுத்தறிஞ்சாங்க இந்த ஹதீச மேலோட்டமாக பார்த்தால் தாயத்தை போடுறதெல்லாம் கூடாது சிர்கு என்பதாக தெரிகின்றது நிறைய பேர் சொல்றாங்க இப்ப உள்ளவர்கள் பலர் சொல்லுவாங்க வெளித்தோட்டத்தில் ஆனா அந்த தாயத்து என்ன அப்படிங்கறத உள்ளே நுழைஞ்சு ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள் இந்த ஹதீசுக்கு விளக்கம் செல்லக்கூடிய ஹதீஷுகள் சொல்லுகின்றார்கள் அது சிறுக்கு சம்பந்தமான தாயத் ஒரு கடை உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னவன் யகூதி பெண்மணி அந்த பொம்பளை ஏதோ ஒரு சாமி இடத்துல போய் மந்திரிச்சி போட்டு கொண்டு வந்து மாட்டியிருக்கிறாங்க அதுதான் கூடாது அதுக்கு நேர் எதிராக குரானுடைய ஆயத்துகளாக இருந்தால் ரசூல்லா இந்த ஹதீஸை எழுதுறாங்கன்னு வச்சுங்க இந்த துவா அதிபின் என்ற இந்த ஹதீஸை எழுதி ஒரு தாளில் எழுதி மடிச்சு பாக்கெட்ல போட்டுக்கிறாரு அல்லது ஒரு குழாய்க்குள்ள போட்டு கழுத்துல மாட்டிக்கிறாரு கூடுமா தாராளமாக கூடும் ஏன்னா ஷிபாவில அல்லாஹாலாவுடைய வாசகத்தை போன்று ரசூல்லாஸ் சொன்னதை போன்று வேற எதுவும் ஷிபா கிடையாது இங்கே அதே கருத்து தான் இந்த துவாவிலும் சொல்லப்படுகின்றது அதனால குரான் ஹதீஸ் சம்பந்தப்பட்ட ஷரியத்துக்கு உட்பட்ட ஷிர்கு இல்லாத குஃபுர் இல்லாத மார்க்கத்திற்கு மாற்றம் விஷயங்களை கொண்டு இந்த மாதிரி மந்திரிச்சு பார்த்தால் அது கூடும் என்பது அந்த ஹதீஸின் மூலமாக விளக்கப்படுகின்றது ஹதீஷில் சல்லா அலி சொல்ல சொன்ன மண் ருகாவத்தமாஇம விவலத்திற்கு மண் தாலீமத்தன் பகத்த எவர் ஒரு தாயத்தை தொங்க விட்டாரோ அவர் சிற்கு வைத்து விட்டார் என்று சொன்னது அந்த தாயத்தை சிற்கு சம்பந்தமான தாயத்து தீன் சம்பந்தமான தாயத்தாக என்பதை நாம் சொல்ல நான் சொல்லல மத்தீசீன்கள் ஒலமாக்கள் ஃபுக்காக்கள் மேதைகள் ஆய்வாளர்கள் முஜித்தஹீதீன்கள் முடிவு செய்து எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று குறிப்பார்ப்பது இருக்கின்றது அது பொதுவாகவே வரும் அதில் மாற்று கருத்து கிடையாது நிறைய சொல்லியிருக்கிறோம் ஜோசியம் பார்க்கறது குறிப்பார்க்கிறது நேரம் பார்க்கறது சகுனம் பார்க்கறது இதுவெல்லாம் அல்லாஹத்தாலாவுக்கு இணை வைப்பது அல்லாகவே மறந்துவிட்டு என்னென்ன பொருள்களின் மூலமாக நமக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த காலத்தின் மூலமாக நமக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த விஷயத்தின் மூலமாக நன்மைகள் ஏற்படும் என்று நம்புவது மிகப்பெரிய குற்றமாகவும் சீர்க்காகும் அதில் நிறைய இருக்குது ஏன்னா ஷிற்கு சம்பந்தமாக ரசூல்ல சொல்லும் போது அஷிற்கு அமல் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஷிர்கு என்பது ஒரு சின்ன எறும்பு ஊர்ந்து செல்லுவதை விட ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப மறைவானதாக இன்னொரு ஹதீசில சஃபா என்ற மலையின் மீது அந்த காலத்துல வந்து சஃபா மலை ஓ சஃபா மலை பாக்குறோம்ல அது சஃபா என்ற மலையின் மீது ஒரு சின்ன எறும்பு ஊர்ந்து செல்லுகின்றது தூரத்துல இருந்து அதை பார்க்கவே முடியாது அந்த எறும்ப அதை விட ரொம்ப நுணுக்கமானது ரொம்ப சின்னது ரொம்ப மறைவானது உங்களிடத்திலே சிறுக்கு இருப்பது என்பதாக சொன்னார்கள் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல பல பேரை நம்ம பார்க்குறோம் தர்காவுக்கு போனா தான் நல்லாகும் அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ பேரத்தில் பார்த்துட்டீங்க டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு இது பார்த்தாச்சு அது பார்த்தா மஞ்சிரிச்சாச்சு எல்லாம் செய்யும் கடைசியாக தர்காவுக்கு போனா தான் ஏர்வாடிக்கு போய் அங்கே போய் உருண்டாத்தான் நல்லாகும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க அது சரி அது கூடாது இப்ப இந்த மாதிரி உள்ள நிலைகள் ஏற்படுவது சைத்தானிடத்திலிருந்து ஏற்படுவது அங்க போனா நல்லாக கூடிய நிலை ஏற்படுவது சைதான சைத்தான் ஒரு வியாதியை உண்டாக்கினான் சைத்தானுக்கு அப்புறம் ஆற்றலை அல்லாஹால கொடுத்திருக்கிறான் அல்லாவுடைய நாட்டப்படிதான் நடக்குது அதான் சைத்தானின் மூலமாக அல்லாஹத்தால் அதனை ஏற்படுத்துகின்றான் இங்க தர்காவுக்கு போனவன என்ன ஆகும் கேட்டா அவன் விலகிடுவான் சைத்தான் விலகி தான் நல்லா தெரியும் உண்மையிலே நல்லா போனாலும் கூட அது தப்பு அது சரிக்கு நான் பண்ணுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் இப்போ அவங்க சொன்னாங்களா இல்லையா ஒரு பெரிய சகாபியுடைய மனைவி எவ்வளோ பெரிய ஆள் சாதாரணமானவங்கள அவங்களே சொன்னாங்க எனக்கு கண்ணு வலி வந்திருக்குது நீங்கள் சொல்கிறீங்க நல்லா போச்ச அந்த பொம்பளை மந்த பார்த்தா நல்லா போச்சு அப்படின்னு அதில் தெபில் மசூத் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த பொம்பளையை பார்த்த உடனே அசுன் காரி துப்புனாங்களாம் துப்பி போட்டு தான் உள்ளே போனாங்க சைத்தா உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அது மா நுணுக்கமாக நமக்கு தெரியாமலேயே ஷீர்க் நம்மிடத்திலே ஈமானுக்குள்ளே புகுந்து விடுகின்றது அது இருக்க கூடாது என்பதை தான் என்ற ஆயத்தின் மூலமாக அல்லா தலா தெரியப்படுத்துகின்ற தடவை சொன்னார்கள் உங்களின் மீது நான் பயப்படுவதெல்லாம் ஷிர்க் அசுகரை தான் சின்ன ஷீர்க்கை தான் பயப்படுகின்றேன் என்பதாக சொன்னார்கள் சாபாக்கள் கேட்டார்கள் ஒமஷிற்குள்ளவர் யார சூழல்லாம் சின்ன ஷிர்க் என்று சொன்னால் என்ன யார சூழல்லாம் காரியா முகஸ்துதி என்பதாக சொன்னார் முகஸ்துதி அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டிய ஒரு வேலையை செய்வது அதுவும் ஷிர்க் என்பதாக சொன்னார் ஷிர்க்னா ரொம்ப மறைமுகமான சொல்லிருக்கணும் ஷிர்க்ல ரெண்டு வகை சிர்க ஜலி ஷிர்க ஹபி என்பதாக சொல்லப்படும் பகிரங்கமான ஷிர்க் அதை இணை வைத்து அல்லாவுக்கு இணையாக மற்றொரு பொருளை வணங்குவது அல்லாவுக்கு இணையாக மற்றொரு பொருளைக்கு பொருளிடத்திலே துவா கேட்பது தேவைகளை கேட்பது இதுவெல்லாம் சீர்கலி மறைமுகமான் சீர்க் என்பது ரியா இவர் தொழுகிறாரு ஆனா அல்லாவுக்காண்டி தொழுகிறார் அடுத்தவருக்கு ஆண்டி தொழுகிறார் அடுத்தவர் அடுத்தவருக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுகின்றார் அல்லது தீனுடைய ஒரு காரியத்தை செய்கின்றார் ஒரு பயன் செய்றாரு என்ன போல ஒராளு அவரு அல்லாவுக்காக வேண்டி அதை பயன் செய்யறதில்லை ஏதோ உலக லாபத்துக்காக வேண்டி அடுத்தவருக்கு காட்டுவதற்காக அடுத்தவரிடத்தில் பேரும் புகழும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களிடத்தில் பேர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக செய்கிறார் என்று சொன்னால் சிறுக்கு நல்ல காரியத்தை தான் செய்கின்றார் வெளித்தோட்டத்துல பார்த்தா ஆனா ஷிற்கு உள்ளே இருக்கின்றது இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன பிறகு சொன்னார்கள் சுல்லா அலுவலம் அல்லாஹாலே இந்த மாதிரி மறைவுமான சிரிக்கு சின்ன சிரிக்குகளை வைத்திருந்த அந்த மனிதர்கள் மோமீன்கள் தான் வெள்ளி தோட்டத்தில் முஸ்லிம்கள் மோமீன்கள் பெயர் உள்ளவர்களா நம்ம போன்று இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மாதிரி சிர்களை வச்சிட்டு இருக்கிறாங்க செய்துகிட்டு இருக்கிற அவர்களிடத்தில் சொல்லுவான் இலல் அதின குரா உலகத்திலே யாருக்காக வேண்டி யாருக்கு காட்டுவதற்காக வேண்டி நீங்கள் அமல் செய்தீர்களோ அவர்களிடத்திலே போய் உங்களுடைய கூலிகளை வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம் அல்லாஹால பந்தோருகல் தஜிதூனா ஜசா உன் போய் பாருங்கள் அவங்களிடத்தில் ஏதாவது கூலி கிடைக்கின்றதா என்றும் அல்லாஹாலா சொல்லுவான் என்று ரசூல்லா இவல்லா அலிஸ்லும் சொன்னார் அதே போன்று குறி பார்ப்பது ஜோசியம் பார்ப்பது நேரம் பார்ப்பது காலம் பார்ப்பது சகுனம் பார்ப்பது ஜாதகம் பார்ப்பது பொறுப் இப்படையெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் இருக்குது பந்தல் போடுறதுக்காக வேண்டி முதல்ல முத ஒரு பந்தக்கால் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு குச்சியை தூக்கி நடுவாங்க அந்த குச்சியில் அந்த பெரிய ஒரு கழி ஒரு மூங்கில் கழின்னு வச்சுங்களேன் அதில் மஞ்சள் துணியை கட்டி அதுக்கு மேலே தேங்காய் ஒன்றை கட்டி அப்புறம் வாழைப்பூவை கட்டி என்னென்னமோ கட்டி அது மாறிச்சி அதை நடுறதுக்காக வேண்டி முதல்ல அந்த பந்தல் கால் ஊன்றுறதுக்காக வேண்டி முதல் கால் ஊன்றுறதுக்காக வேண்டி ஒரு துவா ஓதப்படும் அதுக்கு ஒரு அஜர்த்து போவார் அவர் போய் துவா ஓதுவார் எல்லாமே சிரிக்குது அது அந்த பந்தக்கால் ஊன்றுறதுங்கூட அவருடைய வீட்டுடைய வலப்பக்கத்தினுடைய மேற்கு பக்கத்துடைய வலப்பக்கத்துடைய ஓரத்தில் அந்த முதக்கால் நடனமு எந்த ஹதீசனுக்கு எந்த குரானில் இருக்குன்னு தெரியாது மேற்கு பக்கத்தில் வலப்பக்கத்தில் ஒரு குழியை நோண்டி அந்த குழிக்குள்ள அந்த பந்தக்கால் வைக்கிறது அதை வந்து துவா ஓதனை பின்னால அந்த பந்தக்கால் உள்ளே இறக்கப்படும் அதுக்கு பின்னால் வாழை இலை கட்டுறது இது கட்டுறது மாவளை கட்டுறது தோரணம் கட்டுறது இதெல்லாம் எல்லாமே சீருக்குதான் அல்லாஹுவை சுத்தமாக மறந்து விட்டு இதன் மூலமாக நமக்கு ச நல்ல சகுனம் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நம்புகின்றார்கள் அதெல்லாம் மிக கடுமையான குற்றத்திற்குரியது இப்படி ஏதாவது ஒரு ச ஒரு நிலை ஒரு மனசுல ஒரு தோற்றம் ஏற்பட்டால் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் எல்லாரும் செய்யறாங்களே நம்ம மட்டும் செய்யாமல் தான் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் செய்யலாம் என்று நினைத்தாங்களோ பொம்மளையும் ஓட மாட்டாங்க அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க நீங்க அஜித் குமார்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க மற்றவங்களாம் சொல்லுவாங்க நீங்க உங்க வேலை செய்ய ஏன்னா நம்மளாம் அனுபவிச்சு பார்த்ததுங்க அதை அதனால நீங்க செய் இப்படி ஒரு நினை என்றால் ஒரு நினைப்பு வந்தால் அசுல்லா ஒரு துவாவை சொல்லி தருகின்றார் அல்லாஹு அல்லாஹில் என்று ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார் யார்ல நன்மை என்பது உன்னுடைய நன்மையை தவிர வேறு நன்மைகளை கிடையாது சகுனம் என்பது உன்னுடைய சகுனத்தை தவிர வேறு சகுனமும் கிடையாது வலா இலாக் உன்னை தவிர தெய்வமும் கிடையாது என்று சொல்லிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்லித் தந்தார்கள் சொல்ல இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் சிர்கு வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் சிறுக்குடைய நிலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஈமான் வெளிப்பா வெளித்தோட்டத்தில் பார்த்தா முஸ்லீம் முஸ்லீம் என்று பெயர் இருக்கின்றது அவருக்கு இஸ்லாமியராக வாழ்கின்றார் முஸ்லிமுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுகின்றார் ஆனால் சிற் அவருக்குள்ளே நுழைந்திருக்கின்றது அந்த கருத்தும் மிக முக்கியமாக இந்த ஆயத்திற்கு சொல்லி முஷ்ரிகோ முஷரி அவர்களிலே பெரும்பாலானவர்கள் ஈமான் கொள்வது கிடையாது அவர்கள் முஷ்ரிக்குகளாக இருந்தே தவிர என்ற ஆயத்தின் மூலமாக இந்த கருத்துக்கள் எல்லாம் விளக்கப்படுகின்றன அடுத்த அந்த மக்காவாசிகளுக்கு குரேஷியர்களுக்கு எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை அல்லாஹலா சொல்லுகின்ற அஹா அமீனு அவர்கள் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கிறார்களா அந்தியகம் வந்து விடுவதை விட்டும் வாசியத்தும் இன்னாதா இல்லா அல்லாவுடைய தண்டனையில் இருந்து அவர்களை மூடிக்கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை அவர்களிடத்தில் வருவதை விட்டும் அவர்கள் அச்சமற்ற இருக்கின்றார்களா இப்படி அல்லாவை நம்பாம இருந்து சிரிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே இவங்க பயம் இல்லாமல் இருக்கிறாங்களா அல்லாவுடைய தண்டனை வந்துவிடும் என்பதை தண்டனையில் அல்லாஹுடைய தண்டனையில் அவர்களை சூழ்ந்து மூடி கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை அவர்களிடத்தில் வருவதை விட்டு அவர்கள் அச்சமற்ற இருக்கின்றார்களா அவ் அத்தம் ஔீகிம் சாத் பக்ததன் வஹும் அல்லது கியாமத்தினால் வந்துவிடும் என்பதிலே அச்சமில்லாமல் இருக்கின்றார்களா திடீரென்று அந்த கியாமத்தினால் வந்துவிடும் பகும் லா ஷோரோன் அவர்கள் அறியாத நிலையில் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி ஒரு அறிகுறியே அவர்களுக்கு தெரியாது அறிகுறி இல்லாத நிலையில் அவர்கள் அறிந்திருக்காத நிலையில் அவர்களுக்கு தெரியாத நிலையில் திடீரென்று கியாமத்தினால் வந்துவிடும் என்பதை விட்டும் அவர்கள் அச்சமற்றிருக்கின்றார்களா சொல்லுங்க என்று நபிக்கு ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லா தாலா உத்தரவிடுகின்றார் இந்த வாசகத்தை சொல்லும் அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே எல்லாம் சொல்லிட்டாங்க யார் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாத்தலாவுடைய நாட்டம் இருந்தது அவர்கள் நேர்வழிக்கு வந்தார்கள் மற்றவர்கள்லாம் முடியும் இன்னும் சொல்லிவிடுங்கள் சொல்லிவிடுங்கள் நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அது என்னுடைய வழிதான் அதாவது அல்லாஹ் சொல்லி எனக்கு எனக்கு சொல்லித்தந்த என்னுடைய வழி அல்லாஹ் சொல்லித்தந்த என்னுடைய வழி புல் ஹாதிஹி சபீலி இவை என்னுடைய வழி என்று சொல்லிவிடுங்கள் இது என்னுடைய வழி என்று சொல்லிவிடுங்கள் அதாவது என்ற கலிமாவின் பக்கம் நான் உங்களை அழைக்கின்றேனே அந்த அழைப்பு வழி அது என்னுடைய வழி அதோ இல இந்த கலிமாவின் மூலமாக அல்லாவின் பக்கம் உங்களை அழைக்க அழைக்கின்றேன் நான் எனக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்காக வேண்டியோ எனக்கு பலம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டியோ நான் உங்களை அழைக்கவில்லை உலகத்தில் ஒரு தலைவர் அல்லது ஒரு ஷேக் அவருக்கு ஆயிரக்கணக்கான முறியீதன்கள் இருக்காக ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக இருக்கிறாங்கன்னு சொன்னா தன்னை பின்பற்றக்கூடியவர்கள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க பெருமைப்பட்டுக் கொள்ளுவார் அவர் அப்படி பின்பற்றக்கூடியவர்களின் மூலமாக இவர் உலகத்தினுடைய பல லாபங்களை தேடிக்கொள்ளுவார் நீங்க யாருன்னு கேட்டால் நான் என்ன கட்சியிடையே பின்பற்றக்கூடியவன் என்ன கட்சிக்காரன் என்பதாக சொல்லும் நீங்க நிறைய கட்சிகள் ஆரம்பிச்சு தங்களுக்காக வேண்டிய சாதகமான ஒரு வழியை தேடிக்கொள்ளுகின்றார்கள் உலகத்தை தேடிக் கொள்வதற்காக வேண்டி என்ற நிலையை நான் தினந்தோறும் பார்க்கிறோம் அல்லாஹால சொல்லுகின்றான் ரசூல்லா சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு குல் ஹாதிஹி சமீதி இது என்னுடைய வழி என்னுடைய வழியை உங்களுக்கு சொல்வதின் மூலமாக அதாவது இந்த கலிமாவுடைய வழியை உங்களுக்கு சொல்வதின் மூலமாக நான் எனக்கு ஃபாலோவர்ஸை தேடிக்கொள்ளவில்லை எனக்கு கூட்டம் சேர வேண்டும் என்று நான் விரும்பவில்லை என்னுடைய சொல்லை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லல உங்களுக்கு நான் கூப்பிடுறது எதுக்கு தெரியுமா அதோ இழல்லா இந்த ஹாதிஹி சபீலி என்பதற்கு ஒரு விளக்கம் தான் இது அதோ இழல்லா அல்லாஹின் பக்கம் உங்களை நான் அழைக்கின்றேன் அல்லாஹின் பக்கம் அழைக்கின்றேன் அல்லாவின் பக்கம் அழைப்பது சும்மா சாதாரணமான சும்மா ஏனோ தானோ என்றல்ல அலா பசீரத்தின் தெளிவான ஒரு அறிவின் மீது பார்வையின் மீது நான் இருந்து உங்களை அழைக்கின்றேன் உங்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பதற்கு தெளிவான வழி தெளிவான பார்வை தெளிவான அறிவு இவையெல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன எனக்கு அல்லாஹால கொடுத்திருக்கின்றார் அன ஒ மணித்தபணி தெளிவான அந்த வழியின் மீது இருப்பது என்பது நான் மட்டுமல்ல அன ஒ மணித்தபணி நானும் என்னை யார் பின்பற்றினார்களோ அவர்களும் ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களை இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடியவர்களிலே உண்மையாக ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்களை முழுமையாக யார் பின்பற்றுகின்றோமோ அவர் இந்த ஆயத்திற்குரியவர் மணிதபானி என்பதற்குள்ளே நானும் சேருவேன் நீங்களும் சேர்த்து இந்த ஆயத்துக்கு என்ன செய்யணும் அல்லாஹின் பக்கம் அழை அழைக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள் தெளிவான வழியின் மீது இருந்து நான் அழைக்கின்றேன் தெளிவான பார்வையின் மீது அக வசீரத்த அகப்பார்வை என்று அசல் அசலு அசல் அர்த்தம் அதுக்கு மனப்பார்வை பார்வையில ரெண்டு வகை இருக்கு எல்லாத்துலயும் இரண்டு ரெண்டு இருக்குது பார்வையில ரெண்டு கேள்வியில ரெண்டு பேச்சில ரெண்டு நாக்கில ரெண்டு எல்லாம் அதாவது மனிதனுடைய மனதுக்குள்ளே ஒரு கண் இருக்கணும் மனக்கண் மனக்காது மனநாக்கு மனப்பேச்சு என்பதெல்லாம் சொல்லுவோம் வெளித்தோட்டத்திலே என்னென்ன உறுப்புகள் இருக்கணும் அது போல உள்ளே இருக்கின்றது வெளித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அது ஹிஸ்டி என்பதாக சொல்லப்படும் அது அறிவு நாள் உள்ளே இருக்கிறது மாணவி என்பதாக சொல்லப்படும் அது வந்து கண்ணுக்கு தெரியாது வெளியே எடுத்து காட்ட முடியாது சரி அப்படிப்பட்ட ஒரு பசீரத் அகப்பார்வையின் மீது அதுக்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்ட என்பதற்கு ஞானத்தின் மீது நான் இருந்து என்ற அர்த்தம் அல்லது அலா யக்கீனின் உறுதியின் மீது நான் இருந்து கொண்டு உங்களை நான் அல்லா என்க்டின் சத்தியத்தின் மீது நான் இருந்து உங்களை நான் அழைக்கின்றேன் அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சத்தியத்துக்கு மாற்றமானதல்ல உறுதிக்கு மாற்றமானதல்ல ஞானத்திற்கு மாற்றமானதல்ல அப்படிப்பட்ட நிலையிலே உங்களை நான் அழைக்கின்றேன் அல்லஹின் பக்கம் நானும் என்னை சார்ந்தவர்களும் என்னை யார் பின்பற்றினார்களோ அவர்களும் என்பதாக சொல்லப்பட்டிருக்க அல்லாஹு தலா இங்கே குறிப்பிடுகின்றார் அதாவது ரசூலாய் சல்லா அலே செல்லம் அவர்களும் என்ன சொல்ல போனா தபானி அப்படிங்கிறதுல எல்லாரும் சேருவோம் இருந்தாலும் குறிப்பாக ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கி வைக்கப்படும் பொழுது எந்த சகாபாக்கள் இருந்தார்களோ எந்த பூமியில் இருந்தாரோ அவர்களை குறிப்பாக இந்த வாசகம் குறிப்பிடுகின்றது நானும் என்னை பின்பற்றியவர்களும் என்று சொன்னால் சஹாபாக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் என்பதாகவும் விளக்கப்படுகின்றது ஆகவே சஹாபாக்கள் இந்த ஆயத்திற்கு மிக தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு யார் ரசூல்லா சல்லா அலேமுடைய தெளிவான வழியின் மீது சத்திய வழியின் மீது அமைந்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அதிலே சேருவார்கள் என்ற கருத்தும் விளக்கப்படுகின்றனி என்ற இந்த ஆயத்து சூபியாக்கள் நிறைய பயன்படுத்துவார்கள் சொல்லுவார்கள் சூஃபியாக்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றார்களோ எந்த தசவோபுடைய அந்த சுழுவுக்கு வழியிலே அவர்கள் தங்களை பயன்படுத்தி ஈடுபடுத்திக் தகுந்த மாதிரி இந்த ஆயத்திற்குரிய விளக்கங்கள் சொல்லுவார்கள் எல்லா எல்லோரும் சொல்லக்கூடிய அந்த கருத்து இந்த ஆயத்திலிருந்து பொருத்தமாகவே பெறப்படும் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சுபஹான் அல்லாஹ் பிறகும் அல்லாஹால ரசுல்லாம் சொல்ல சொல்லுகின்றான் நான் அல்லாஹின் பக்கம் அழைக்கின்றேன் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹவை நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன் அல்லாஹால எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் என்பதையும் நான் சொல்லுகின்றேன் அக்காவாசிகளுக்கு சொல்லும் பொழுது இதை அல்லாஹால கட்டாயமாக சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் ஏன்னா அவங்க அல்லாஹ் என்பவன் மற்ற தெய்வங்களை போல் மற்ற தெய்வங்களை கருத்திலே கொண்டு அவர்கள் அல்லாஹ் இப்படித்தான் இருப்பான் என்று பலவிதமான குற்றச்சாட்டுக்களை குறைகளை அல்லாஹாலி சுமத்துகின்றார்கள் அந்த குறைகள் எதுவுமே இல்லாதவனாக அல்லாஹ் இருக்கின்றான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ எந்த குறையும் கிடையாது இல்லாதவன் சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களை நான் அல்லாஹ் பக்கம் அழைக்கின்றேன் தன் ஜீஹன் அனீஸ்வரகா நீங்கள் செய்யக்கூடிய வணங்கக்கூடிய அந்த இணையாளர்களை விட்டும் துணைகளை விட்டும் அல்லாஹாவை நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன் அல்லாஹ் எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமானவன் சுபஹல்லா என்று சொன்னா அல்லாவை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் கேட்டாரு அல்லாஹ் அழுக்கா இருக்கிறான் பரிசுத்தப்படுத்துறதுக்கு அப்படின்னு கேட்டார் அல்லாஹு அழுக்கா இருக்கிறது பரிசுத்தே சொல்லி இருக்கிறேன் அல்லாஹுத்தார் அதாவது நான் சுபஹானல்லா என்று நாம் ஒவ்வொரு ஒரு யாராவது ஒருவர் சொல்லும் பொழுது அல்லாஹு அல்லாஹுக்கு எந்த விதமான கிடையாது துணையும் கிடையாது எந்த குறையும் கிடையாது என்ற இந்த தீ தவறான நிலைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹாவை நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன் என்பதாக அர்த்தம் அதே கருத்தை வலியுறுத்தி அடுத்த வாசகத்தில் அல்லாஹால சொல்லு அனமினால் முஷிரிக்கேன் நான் முஷிரிக்க முஷிரிக்குகளில் உள்ளவன் அல்லன் இணை வைக்கக்கூடியவர்களில் உள்ளவனாக நான் இல்லை என்பதாக நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹால சொல்லுகிறேன் அடுத்து ஒமா ஒமா அர்சல்னாமின் கபலிக்க இல்லா ரிஜாலன் மின்னகலில் குரா நம்பியமக்கு முன்னால் நாம் தூதர்களாக அனுப்பியது ஆண்களை தவிர வேறு எவரையும் தூதர்களாக நாம் அனுப்பவில்லை நோகி இலகி மின் அகலில் குற அவர்களின் பக்கம் நாம் வகை அறிவிக்கக்கூடிய ஆண்களாகவே தவிர வேறு எவரையும் நாம் அனுப்பவில்லை மின் அகலில் குறா ஊர்கள் ஊர்கள் உடையவர்களில் இருந்து பட்டணம் உடையவர்கள் குரா என்பது கரியா என்பதற்கு பன்மை வார்த்தை இருந்தாலும் இந்த இடத்துல பட்டணம் என்பதாக சொல்லப்பட வேண்டும் என்பதாக எல்லா முஃபசனும் ஒருமித்து கருத்தை கூறுகின்றார்கள் சொல்லப்பட்டது அல்லாஹால ஒரு நபியை அனுப்பி வைப்பதாக இருந்தால் சின்ன கிராமத்திலே உள்ளவரை நபியாக ஆக்க மாட்டார் அந்த பகுதியிலே எது பட்டணமாக இருக்கின்றதோ பெரிய ஊராக இருக்கின்றதோ அந்த காலத்திலே உள்ள நாகரீகம் வளர்ந்த ஊராக எது இருக்கின்றதோ அந்த ஊர்லதான் அல்லாஹால அனுப்பி வைப்பான் அனுப்பி வைப்பான் சின்ன சின்ன கிராமங்களான் அரபநாட்டுல பெயர் பெற்ற மிக ஒரு பட்டணமாக இருந்தது மக்கா பட்டணம் அது போன்ற எல்லா நபிமார்களும் அப்படித்தான் யாக்கு அலையாம் சம்பந்தமாக வரக்கூடிய நேரத்தில் அந்த விளக்கம் சொல்லப்பட்டு போன வாரம் முத வாரம் சொன்னான் கண்ணான் என்ற ஒரு கிராமத்திலே இருந்தார்கள் நீங்க போய் அங்கிருந்து அழைச்சிட்டு வாங்க யூசுப் அலையாம தந்தையும் மக்களையெல்லாம் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே போனாங்க கூப்பிட்டு வந்தாங்க எழுத்துப்பட்டனது கூப்பிட்டு வந்தாங்க அப்ப அவங்க கிராமத்தில் இருந்திருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறோம் முன்னால யாகூப் அலே இஸ்லாம் அவர்களும் அவருடைய மக்களும் அவருடைய குடும்பத்தினரும் அந்த கிராமத்தில் இருந்தது கண்ணான் என்ற அந்த கிராமத்தில் இருந்தது தற்காலிகமாக ஆரம்பத்திலிருந்து அந்த ஊர்ல அவங்க கிடையாது அவர்கள் நிறைய கால்நடைகள் வைத்துக் ஆடு மாடு ஒட்டகங்கள் நிறைய இருந்தன அவர்களிடத்துல அதை மேய்ப்பதற்காக வேண்டி அதை கட்டுவதற்காக வேண்டி அதை வளர்ப்பதற்காக வேண்டியுள்ள வசதி பட்டணத்தில் அவர்கள் இருந்த பட்டணத்திலே கிடையாது ஷாம் நாட்டிலே கிடையாது அதனால கண்ணான் என்ற ஊருக்கு போய் அங்கே குடியேறினார்கள் அதுலேயே யாக்கோப் அலி அவர்கள் ஷாம் நகரில் இப்ராஹிம் அலிஸ்லாம் இருந்தாங்க முதல்ல பக்தாத்ல இருந்தாங்க இராக்கில் இருந்தாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்த பிறகுதான் ஷாம் நகருக்கு போனாங்க ஷாம்லே வாழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவர்களுக்கு அந்த குழந்தைகள் பிறந்தன அதாவது இஸ்மாய் அலையா யசாக் அலிஸ்லாம் பிறந்தார்கள் அவர்களும் அங்கேதான் வாழ்ந்தார்கள் வளர்ந்தார்கள் யாக்குப் அலிஸ்லாம் அவர்களும் அங்கேதான் பிறந்தார்கள் வளர்ந்தார்கள் பிறகு அவர்களுக்கு கால்நடை செல்வங்கள் அதிகமாக அல்லாஹால கொடுத்த போது அதை வளர்ப்பதற்காக பராமரிப்பதற்காக கண்ணா என்ற ஊருக்கு குடிபெயர்ந்து போனார்கள் ஆனால் நபியாக அவர்கள் ஆக்கப்பட்டது பட்டணத்துல தான் அதனால பட்டணத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் ஒரு நபியை அனுப்ப மாட்டோம் அல்லாத்துல பட்டணம் நாகரீகம் வளரக்கூடிய ஒரு ஊர் நாகரிகம் தெரியக்கூடிய ஒரு ஊர் பொதுவாக இன்றும் நாம் பார்க்கின்றோம் கிராமப்புறங்கள் பட்டணத்திற்கு வந்தால் ஒரு நாகரிகமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை கற்றுக்கொள்ளுகின்றார்கள் பார்க்கிறோம் நம்ம மெட்ராஸ் விட்டுருங்க பொதுவாக உலக நாடுகள் அனைத்திலும் நம்ம பார்க்கிறோம் மெட்ராஸில் தெருவில் இருக்கிறாங்களே செந்தில பந்தல் இருக்காங்களே தெருவுல படுத்திருக்காங்களே மூட்டை முடிச்சோட பேரம்பேத்தியோட படுத்திருக்காங்களா அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க அது வேற விஷயம் அவங்களுடைய இயல்பான ஒரு நிலை அது தவறான நிலை அது நபியை அல்லாஹாலா அனுப்புவது ஒரு பட்டணத்தை தான் அனுப்புவோம் அதே அல்லாஹாலா இங்கே சொல்லுகின்றான் மின் அகலில் குரா அதனால மின் அகலில் குரா என்பதுக்கு மின் அகலில் அம்சார் நகரங்கள் உள்ளவர்கள் நகரம் உடையவர்களில் இருந்தே தவிர நாம் ரசூலை உமக்கு முன்னால் எந்த ரசூலையும் அனுப்பவே இல்லை என்று அல்லாஹ் தலா சொல்லுகின்றான் ரெண்டு விஷயம் சொல்லுகின்றான் ரசூலாக அனுப்பப்படக்கூடியவர் ஆணாக இருப்பார் பட்டணவாசியாக இருப்பார் இந்த ரெண்டு நிலைகளே தவிர வேறு எந்த தூதரையும் உமக்கு முன்னால் நாம் அனுப்பவில்லை அல்லாஹால சொல்லுகின்றான் அதாவது இல்ல பல கருத்துகள் இருக்கின்றன ஒன்று யாரையும் மனிதர்களை தான் நபியாக அனுப்பி இருக்கின்றோம் பெண்கள் யாரும் நபி கிடையாது நாம் வகை அறிவித்தோம் அப்படின்னு சொன்னா தால அப்படின்னா ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தினோம் அப்படிங்கிற அர்த்தம் ஜிபிரிஸ் வந்து சொல்லி அவங்க இது பண்ணல அப்படின்னு அர்த்தம் அல்ல எப்படி நபிமார்களுக்கெல்லாம் வகை ஜிபிரிஸ் கொண்டு வர்றாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க ஒரு எல்லாம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹா போட்டான் ஜிபிரி அல்லாம் வந்தாங்க சொன்னாங்க ஊதினாங்க குழந்தை உண்டானது என்றெல்லாம் வருகின்றது குரான சூரத்தில் அல்லாஹால சொல்லுகின்றான் இதுவெல்லாம் அந்த பெண்மணி நபியாக இருந்தார் என்பதற்கு ஆதாரம் கிடையாது நபி அப்படின்னு சொன்னா சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அடிக்கடி வந்து போக வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்ற அதை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் இவர்கள் என்ன கேள்வி கேட்கின்றார்களோ சந்தேகம் வருகின்றதோ அதை எல்லாம் அல்லாஹாலத்தில் கொண்டு போய் சேர்த்ததற்கு பதில் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நிலை அப்படிப்பட்ட நிலை அந்த பெண்மணியத்தில் கிடையாது மரியம் அலி இஸ்லா அவர்களும் இதில் மரியம் அலைய சொன்னது மூசலா இஸ்லாத்துடைய தாயாருக்கு சொன்ன அப்படி பார்த்தா இளன் நகலி அப்படின்னு வருது தேனிக்கு நாம் வகை அறிவித்தோம் அப்படின்னு சொல்லாத சொல்றோம் இளன் நகலி வவுஹா ரப்புக்க இளன் நகலி என்று வருகின்றது உம்முடைய ரப்பு தேனிக்கு வகை அறிவித்தான் என்பதாக இப்ப தேனியும் ஒரு ரசூலா போயிடுச்சு அப்படின்னு அந்த உள்ளுணர்வை ஏற்படுத்தினான் என்பதாக கருத்து அது முதல் விளக்கம் ஆண்களை தவிர பெண்கள் நபியாக கிடையாது ரெண்டாவது மலக்குகள் யாரும் நபியா இல்லை மனிதர்கள் நபியாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் மனிதர்கள் மட்டுமே நபியாக ஆக்கப்பட்டது ரசூலாக ஆக்கப்பட்டதின் காரணமாக இந்த ஆயத்திலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு கருத்து மலக்குகளை விட மனிதர்கள் உயர்ந்தவர்கள் என்பது அல்லாஹாலா தன்னுடைய ரசூலாக ஆக்கிக் கொள்வதற்கு தேர்ந்தெடுத்துக்கொண்ட ஒருவர் யார் என்று சொன்னால் அவர் மனிதராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மலக்காக இருக்க முடியாது அவங்க கேட்டாங்க மக்காவாசி இவருக்கு தான் இந்த நமைப்பட்டம் கொடுக்குறமா யாராவது மலக்குகளை கொண்டு வரக்கூடாதா அனுப்ப கூடாதான்னு கேட்டாங்க அல்லாஹால சொல்லு ஜால் நாகு மலக்கம் அந்த ரசூலை மலக்காக நாம் ஆக்கினால் ல ஜால் நாகு ரஜிலன் அவரையும் மனிதனாக ரசூலாக ஆக்குவோம் அப்ப மனிதராக ஆக்கி மலக்க மனிதராக ஆக்கி ரசூலாக ஆக்கணும் அப்பவும் இவர் மலக்காகவே இருக்கணும் இப்ப மனுஷராக முதல்ல என்ன குழப்பத்தும் அதனால மலக்குகளை ரசூலாக ஆக்க மாட்டோம் மலக்குகள் ரசூலாக ஆக முடியாது என்பதையும் அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் அதே போல பட்டணவாசிகளாக அவர்கள் இருப்பார்கள் என்பதையும் உள்ளாஹ தெரியப்படுத்துகின்றனர் இல்ல இன்னொரு கருத்தையும் சொல்லுகின்றான் ரசூலாக நபியாக இருப்பதற்கு ஆண்களை மட்டுமே அல்லாஹால தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று சொல்லும் பொழுது ஆண்கள் பெண்களை விட உயர்ந்தவர்கள் என்பதையும் அல்லா தால தெரியப்படுத்தும் என்ற ஆயத்தின் மூலமாக ஆண்களுக்கு ஒரு படித்த உயர்வு உண்டு ஆண்களை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்து இதுவெல்லாம் ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்பதற்கு நேரடி சான்று அதே மாதிரி மறைமுகமாக இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹால குறிப்பிடுகின்றார் ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்களை விட நபியாக ரசூலாக ஆக்குவதற்கு தகுதி பெற்றவர்கள் இவர்கள் தான் என்று சொல்லும் பொழுது ஆண்களுக்கு பெண்களை விட பல சிறப்புகளை எல்லா தலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றனர் பல நூற்றுக்கணக்கான சிறப்புகள் இருக்கின்றன அதிலே ரசூலாக ஆவதும் ஒரு சிறப்பு என்பதை எல்லா தெரியப்படுத்துகின்றன இவர்கள் பூமியிலே இந்த மனிதர்கள் மறுக்கக்கூடியவர்கள் இந்த ஆயத்துக்களை மறுக்கக்கூடியவர்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கூலை மறுக்கக்கூடியவர்கள் இந்த குப்பார்கள் முஷிரிக்குகள் பூமியிலே அவர்கள் பிரயாணம் செய்து பார்க்க கூடாதா அவளம் பூமியிலே பிரயாணம் செய்து அவர்கள் கவனித்து பார்க்க கூடாதா கைப கான ஆக்கிபத்துள்ளதீனம் என் கபலிகிம் இவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய இறுதி முடிவு என்ன ஆயிற்று என்று பார்க்கக்கூடாதா அவர்கள் எல்லாம் எப்படி சொல்லா சொல் நபிமார்களை சொல் கேட்காதவர்களை எப்படி நாம் அழித்திருக்கின்றோம் என்பதை இவர்கள் பார்க்க கூடாதா பல ஆயத்துக்கள் யார் அல்லாஹுவை பயந்து வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தங்களை தற்காத்துக் கொண்டு அதாவது தீமைகளை விட்டு தற்காத்துக் கொண்டு வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தாரு மறுமை வீடு மிகச் சிறந்ததாகும் நீங்கள் சிந்திக்க கூடாதா உங்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்ட அறிவால் விளங்கக்கூடாதா என்று அல்லாஹால கேட்கின்றார் இது உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவை பயந்து அல்லாஹுடைய சட்டங்களை பயந்து வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஆகிரத்துதான் சிறந்த மறுமை வீடுதான் சிறந்தது என்பதை உணர வேண்டும் தெரிய வேண்டும் என்பதாய் யார் மறுமை வீடு சிறந்தது என்பதாக தேர்ந்தெடுத்துக்கொண்டு தங்களை ஆக்கிக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் தான் உண்மையிலே அறிவாளிகள் என்பதையும் அஃபா தாக்கிலுன் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லா தால தெரியப்படுத்துகின்றனர் வாழ்க்கை ஆகிரத்து அந்த வீடு இருக்கின்றது அதுதான் சிறந்தது என்பதை எண்ணி பார்த்து மூமின்கள் சிந்தித்து வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹால்கள் அல்லாஹாலாவுடைய தூதர்கள் நபிமார்கள் இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்த நேரத்திலே முன்னால் பல தூதர்கள் பல நபிமார்கள் சொல்லி சொல்லி மக்களுக்கு சொல்லி சொல்லி கடைசியாக அவர்கள் அழுத்து போவாங்க எவ்வளவு காலம் சொல்லியாச்சும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க ரசூல்லாய் சல்லா அலே செல்லம் அவர்களை தவிர மீதி உள்ள மற்ற நபிமார்கள் எல்லாம் வரலாற்றிலே குரானுடைய வரலாறுகள் நாம் பார்க்கின்றோம் கடைசி நேரத்தில் யாரெல்லாம் நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கவே இல்லை இவங்களை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிடு மூகலேஸ்லாம் கேட்டாங்க ஹூதலைஸ் எல்லாம் கேட்டாங்க சாலியாலை கேட்டாங்க என்றெல்லாம் வரலாறு சொல்லப்பட்டிருக்க முன்னால கேட்டு கேட்டு கடைசியில் முடியல நம்பிக்கை இழந்து போய் கடைசியில் அவர்களை அழிவுக்குரியவர்களாக அல்லாஹாலா ஆக்கிடுவார் அந்த விஷயத்தை அல்லாஹால அலிஸ்லாம் சம்பந்தமாக சொல்லிவிட்டு ரசூல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாகவும் அல்லாஹால்களை நடத்துகின்றான் என்பதற்கு விளக்கமாகவும் முடிவாக தூதர்கள் அந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று நம்பிக்கை இதஸ்தை அசர் ருசுலு தூதர்கள் நம்பிக்கை இழந்த பொழுது இன்னும் இந்த தூதர்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டார்கள் என்று அவர்கள் உறுதியாக நம்பிய பொழுது நம்முடைய உதவி அந்த ரசூல்மார்களுக்கு வந்தது நாம் நாடியவரை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் முதல்ல சில ஆயத்துக்களை எப்படி சொல்லுவார் இந்த மாதிரி ரசூல்மார்கள் நம்பிக்கை இழந்த இவர்கள் எல்லாம் அந்த நபிமார்களை பொய்யாக்கி வைத்த யார் பொய்யாக்கி வைத்தார்களோ அவர்களை நாம் அழித்தோம் அப்படின்னு சொல்லுவான் அவர்களை அழித்தோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் யார் எந்த நபி இருந்தாரோ அந்த நபியையும் நபியை சார்ந்தவர்கள் காப்பாற்றினோம் என்று அர்த்தம் அந்த காப்பாற்றினோம் என்பதை அல்லாஹால இங்கே சொல்லுகின்றனர் எதிர்மறையை விட்டு நேர்மறை உள்ள வாசகத்தை விஷயத்தை அல்லாஹால இங்கே சொல்லி காட்டுகின்றார் ஜா அஹம் நசூன ரசூல்மார்கள் நம்பிக்கை இழந்த பொழுது இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இனிமேல் என்று நம்பிக்கை முடிஞ்சு நம்பிக்கை இல்லை அதே மாதிரி வண்ணு அன்னகும் கது குதிபு இந்த ரசூல்மார்கள் பொய்யாக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை அவர்கள் உறுதி கொண்ட பொழுது ஜா அஹும் நம்முடைய உதவி அவர்களுக்கு வந்ததன் தூதர்களுக்கு வந்தது நாம் விரும்பியவரை நாடியவரை நாம் காப்பாற்றினோம் என்றும் அல்லாஹால சொல்லுகின்றார் ஆக தூதர்களை காப்பாற்றி மற்றவர்களை அழித்தான் என்பது பொருள் வலாயு அத்து பகசுனிமீன் நம்முடைய தண்டனை குற்றவாளிகளான கூட்டத்தாரை விட்டும் திருப்பட தண்டனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல என்ன கதறினாலும் சரி அது சத்தம் போட்டான்னா இல்லையா செங்கடையில் மூழ்கடிக்கப்படக்கூடிய அந்த நேரத்திலே நான் பனு இஸ்ரவேலர்கள் ஈமான் கொள்ளக்கூடிய அந்த ஒருவனை நானும் ஈமான் கொள்ளுகின்றேன் இப்பொழுது என்ன காப்பாத்து அப்படின்னு கத்த போட்ட சத்தம் போட்டான் முடியல கடைசி நேரத்தில் சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை ஈமான் கொள்வதாக சொல்லி பலன் இல்லை கடைசி நேரத்தில் அல்லாத்துலா தண்டனை வந்துடும் வலா யுரத் அந்த நேரத்தில் அந்த தண்டனை அவர்களை விட்டும் திருப்ப திருப்பப்பட மாட்டாது அது குற்றவாளிகளான கூட்டத்தை விட்டும் நம்முடைய தண்டனை திருப்பட மாட்டார் எல்லாத்தலா அடுத்த இவர்களுடைய சம்பவங்களிலே இவருடைய வரலாறுகளிலே அறிவுடையவர்களுக்கு படிப்புடன் இருக்கின்றது திட்டமாக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் இவர்களுடைய வரலாறுகளிலே எப்படின்னா யூசுப் அலையலாம் அவர்களுடைய வரலாறுலே அதே மாதிரி அவருடைய யூசுப் அலையா அவர்களுடைய சகோதரர்கள் யாக்குப் அலையலாம் இவர்களுடைய வரலாறிலே அல்லது பொதுவாக நபிமார்களுடைய வரலாறு இல்லையே யார் அல்லாஹார வரலாற்றிகளை சொல்லி காட்டுகின்றன அவர்களுடைய வரலாறு இல்லை பொதுவாக யார் வேணாலும் அப்படின்னு மட்டும் சொன்னால் அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றிலே வரலாறுகளிலே யாரை வேணாலும் வச்சுக்கலாம் நபிமார்கள் நல்லடியார்கள் அதே மாதிரி இங்கே யூசுப் அலிஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லி இருக்க காரணத்தால் சுர யூசுடை சொல் யூசுப்பிலே சொல்லப்பட்ட இவர்களுடைய வரலாற்றிலே அதே பலத்துல அல்பா அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றான் சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல நூற்றுக்கணக்கான செய்திகளை இடையிடையே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அந்த செய்திகளை படிப்பினைகளை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் என்று அல்ல குறிப்பிடுகின்றான் பிறகு அடுத்து இந்த குரானை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றான் மாக்கான இந்த குரான் என்பது கிடையாது ஹதீசுரா கற்பனை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இல்லை கற்பனை செய்யப்பட்ட செய்தி அல்ல அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா இது முகமது சல்லா அலே சொல்லம் அவர்கள் தானாக கற்பனை செய்து சொல்லக்கூடிய விஷயம் அல்லது இது இன்குவை இல்லா அசாத்திருள் அவ்வரின் இது முன்னோர்களுடைய கட்டுக்கதையை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொன்னாங்க முன்னால ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இவர் அந்த மக்கள் ஒருத்தர் இருக்காரு மதினாவில் ஒருத்தர் இருக்காரு எமன் நாட்டுல ஒரு ஆள் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு வந்து இவர் சொல்றாரு அப்படின்லாம் சொன்னாங்க எமன் நாட்டில் ஒரு தான் ரஹ்மான் இருக்காரு அவர்கிட்ட தான் போய் சொன்னாரு மக்கால ஒரு ஆள் இருக்காரு அவர்கிட்ட தான் போய் கேட்டு வர்றாரு எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவர்கிட்ட ஏதோ கேட்டு வந்தார் இங்க வந்து சொல்றாரு அப்படிம்பாங்க இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அல்லாஹால அதற்கு பதில் சொல்லுகிறார் இட்டுக்கட்டப்படக்கூடிய கற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீசாக விஷயமாக இது கிடையாது இந்த குரான் கிடையாது வலாக்கின் எனினும் இதற்கு முன்னால் உள்ளதை கூடியதாக இது இருக்கின்றது